சனோ வக்கணோத்து சீரியை தேஜஸ்வினாத்தமஸோ மாஷாவகை ஓ நமக்கு தெரியும் புருஷார்த்தம் நான்கு இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே படித்திருப்பீர்கள் வேதாந்தத்துக்குள்ள வந்தவுடனே புருஷார்த்தத்தை பற்றிய விசாரம் நாம் படித்திருக்கின்றோம் தர்மக அர்த்தக காமக மோக்ஷக என்பது இந்த புருஷார்த்தத்தை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம் சாதன புருஷார்த்தம் சாத்ய புருஷார்த்தம் என்று பிரிக்கின்றோம் இந்த வேறு கோணத்தில் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது சாதன புருஷார்த்தம் என்பது அர்த்தக தர்மக என்பது அர்த்தமும் தர்மமும் காமமும் மோக்ஷமும் சாத்திய புருஷார்த்தம் எப்படி என்றால் அர்த்தக என்ற சொல்லுக்கு பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் சூழ்நிலைகள் அது அர்த்தக அர்த்தக என்றால் ஜீவனஹேது வஸ்தூணி ஜீவனஹேது என்றால் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் அர்த்தம் என்று சொல்லப்படுகிறது அவைகள் எது என்றால் இருக்கின்ற இருப்பிடம் ஆகாரம் பிறகு ஆடை போன்றவைகள் எல்லாம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கே தேவை வாழ்வதற்கே சாதனைகளாக இவைகள் இருக்கின்றது சாதன புருஷார்த்தம் பிறகு தர்மம் என்பதும் சாதன புருஷார்த்தம் யாருமே தர்மத்திற்காக தர்மம் செய்வதில்லை தர்மத்தினுடைய பலனுக்காகத்தான் தர்மத்தை செய்கின்றார்கள் புண்ணியத்திற்காக புண்ணியத்தை யாரும் தேடுவதில்லை பணத்திற்காக பணத்தை யாரும் நாடுவதில்லை பணத்தை கொண்டு மற்ற பொருள்களெல்லாம் வாங்க முடியும் என்பதனால்தான் பணத்தை நாம் நாடுகின்றோம் அதுபோல தர்மம் என்பதும் சாதனை பிறகு நம்முடைய சாத்திய என்ன என்றால் காமக மோக்ஷக காமம் என்றால் இன்பம் மோக்ஷம் என்றால் முக்தி இதை நம்ம புரிவதற்காக பெரியவர்கள் வந்து காமத்தை இன்பம் என்றும் நமக்கு வந்து மோக்ஷம் என்று முக்தி என்று சொன்னால் புரியாது என்பதற்காக பேரின்பம் என்று சொல்லி வைத்தார்கள் மோட்சம்னா பேரின்பம் காமம்னு சொன்ன இன்பம் அல்லது புருஷார்த்தம் இரண்டாக பிரிக்கப்பட்டு தர்மார்த்த காம மோட்சமானது சாதன புருஷார்த்தம் சாத்திய புருஷார்த்தம் பிரிக்கப்பட்டுள்ளது இதில் அர்த்தத்தினுடைய பொருள் நமக்கு மிக தெளிவாக விளங்கியுள்ளது அர்த்தம் என்றால் வாழ்க்கைக்கு தேவையான பொருள் இனி அடுத்ததாக நாம் பார்ப்பது தர்மம் எப்படி சாதன புருஷார்த்தமாகின்றது தர்மமானது நமக்கு எந்த விதத்தில் சாதனை சாதனையாகின்றது என்றால் தர்மம் என்பது இந்த இடத்தில் புண்ணியம் நாம் சேர்த்து வைக்கின்ற புண்ணியம் இந்த தர்மஹேது என்ன என்ற கேள்வி வரும்பொழுது கர்ம என்று சொல்லப்படுகிறது அதனால தான் நம்ம சாஸ்திரத்துக்குள்ள தர்மத்தையும் கர்மத்தையும் சேர்ந்தே சொல்வார்கள் சர்வ தர்மான் பரித்திய இடத்தில் சர்வ கர்ம பரித்திய பொருள் எல்லா கர்மங்களையும் விட்டுவிடு எல்லா தர்மங்களையும் விட்டுவிடு என்பதற்கு ஒரே பொருள் காரணம் தர்மம் என்பது கர்மமாகத்தான் நம்மிடம் இருந்து வெளிப்படுகின்றது அப்படி கர்மமும் தர்மமும் ஒன்றுதான் இந்த கர்மத்தினுடைய பலன் புண்ணியம் அந்த கர்மம் தர்மத்திற்கு உட்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு புண்ணியம் என்கின்ற பலன் கிடைக்கின்றது இந்த பலன் நமக்கு எப்படி உதவி செய்கின்றது என்றால் உண்மையில் தர்மம்தான் மற்ற மூன்றுக்கும் சாதனை ஆகின்றது அர்த்தத்துக்கும் தர்மம்தான் நமக்கு சாதனை காமத்துக்கும் தர்மம் தான் துணை புரிகின்றது மோட்சத்திற்கும் தர்மம் தான் துணை புரிகின்றது அதனால்தான் வேறொரு கோணத்தில் சாதன புருஷார்த்தம் தர்மம் மட்டும் என்று சொல்வார்கள் அர்த்தமும் காமமும் மோட்சமும் சாத்தியத்தில் சேர்க்கப்படுகின்றது காரணம் சில சமயங்களில் சிலருக்கு அர்த்தமே தேவைப்படுகின்றது தேவையான அளவு இல்லாமலும் இருக்கின்றது சிலருக்கு அதிகமாகவும் இருக்கின்றது அர்த்தம் அதிகமாக இருந்தால் அது காமமாக மாறிவிடும் இன்பத்திற்குரிய பொருளாக மாறிவிடும் இப்ப எப்படி தர்மமானது இந்த மூன்றையும் நமக்கு கொடுக்கின்றது என்றால் நம்முடைய புண்ணியங்கள் தான் நமக்கு வஸ்துக்களை நம்மிடம் கொடுக்கின்றது பொருள்களையெல்லாம் நம்மிடம் சேர்க்கின்றது பிறகு அந்த பொருளை அனுபவிக்கின்ற உடலையும் உபாதியையும் இந்த புண்ணியம்தான் நமக்கு கொடுக்கின்றது பொருள்கள் சுற்றி இருக்கலாம் அதை அனுபவிக்கின்ற உடல் மனம் இல்லை என்றால் சரியாக இல்லை என்றால் பொருள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாது இப்போ உபாதியை கொடுப்பது தர்மம் பொருளை கொடுப்பது தர்மம் உபாதி என்பது இந்த இடத்தில் உடலும் வனமும் இந்த இரண்டும் இருக்கின்றது பொருளும் இருக்கின்றது நானும் இருக்கின்றேன் இந்த இரண்டுடன் சம்பந்தம் ஏற்படவில்லை என்றால் நமக்கு இன்பம் இல்லை ஆகவே அந்த சம்பந்தத்தையும் புண்ணியம்தான் நமக்கு கொடுக்கின்றது வஸ்து வஸ்துவை கொடுப்பது புண்ணியம் உபாதியை கொடுப்பது புண்ணியம் உபாதியுடன் சேர்க்கையை கொடுப்பது நமக்கு புண்ணியம் இப்படி வஸ்துவை கொடுக்கிறதுக்கும் புண்ணிய காரணம் அந்த வஸ்துவ அனுபவிப்பவனை கொடுப்பதுக்கும் புண்ணியம் காரணம் சம்பந்தத்தை கொடுப்பதற்கும் புண்ணியம் காரணம் இப்படி தர்மமானது இன்பத்தை கொடுக்க அர்த்தத்தை கொடுக்க காரணமாக இருக்கின்றது இனி நமக்கு முக்கியமான கேள்வி என்னவென்றால் இந்த தர்மம் மோக்ஷ புருஷார்த்தத்திற்கு எப்படி உதவி செய்கின்றது அதுதான் நமக்கு முக்கியம் காரணம் நாம் தர்மத்தை வந்து அர்த்த காமத்திற்காக தர்மத்தை செய்வதில்லை அப்படி செய்தால் அது காமியமாகி விடுகின்றது இப்ப நாம் தர்மத்தை எதற்கு பின்பற்றுகின்றோம் மோக்ஷ அது எப்படி என்று இப்பொழுது நாம் பார்க்க வேண்டும் இந்த தர்மம் என்பதை கர்மம்னு நம்ம பார்த்தோம் இந்த கர்மத்தை வந்து செய்தால் சங்கல்பத்தில ஆசை வசப்பட்டு செய்தால் அது வந்து காம அந்த தர்மம் பயன்படுகின்றது அதே தர்மத்தை நிஷ்காமமாக செய்யும் பொழுது மோட்ச சாதனை ஆகின்றது தர்மத்தை விட்டு நிஷித்த கர்மம் செய்யும் பொழுது சம்சாரத்துக்கு அல்லது துயரத்துக்கு காரணமாகின்றது நம்முடைய கர்மம் உடலிலிருந்து தோன்றுகின்ற கர்மமானது தர்மத்திற்கு உட்பட்டு இருக்கின்றது அப்படி உட்பட்டு இருக்கும் பொழுது சகாமமாக இருந்தால் அது இன்பத்தை பிரதானமாக கொடுக்கும் அவாந்தர பலன் என்ன சித்தசுத்தியாக வரலாம் ஆனா முக்கிய பலன் இன்பம்தான் நிஷ்காமமாக செய்யும் பொழுது மோட்சத்திற்கு சாதனை ஆகின்றது நிஷித்தமான கர்மம் வந்து துயரத்திற்கு சாதனை ஆகின்றது இனி மோக்ஷத்திற்கு தர்மம் எப்படி உபாயம் அதை நாம் பார்க்க வேண்டும் எப்படி நிஷ்காம கர்ம மோட்சத்திற்கு உபாயம் ஆகின்றது அப்படி நாம் பார்க்க வேண்டும் என்றால் முதலில் மோக்ஷத்தினுடைய லட்சணத்தை நன்கு புரிந்து வேண்டும் எது மோக்ஷம் என்று கேட்கும் பொழுது மோட்ச இலக்கணம் நித்திய நிரதிசய்திகி அது மோக்ஷத்திற்கு கொடுக்கின்ற ஒரு லட்சணம் நித்தியமான நிரதிசயமான சாந்தி கட்டோபனிஷத்தில் தேசம் என்று சொல்லப்படுகின்றது அவர்களுக்கு சாஸ்வதமான சாந்தி ந இதரேஷாம் அதனுடைய லட்சணம் தான் இங்கு கொடுக்கப்படுகின்றது நித்திய நிரதிசய சாந்திஹி மோக்ஷம் என்றும் அளவுக்கு அளவிட முடியாத பூர்ணமான மன நிறைவுதான் மோக்ஷம் நித்தியம் என்றால் என்றும் இருக்கின்ற நிரதிசயம் என்றால் பிரியம் மோதம் பிரமோதம் எல்லாம் நம்ம படித்திருப்போம் அதாவது இன்பத்திலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது அந்த ஏற்ற தாழ்வுகளற்ற என்றும் இருக்கின்ற மன நிறைவுதான் மோக்ஷம் இப்படிப்பட்ட மோக் சாதனை எதுவாக இருக்க முடியும் எது இப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்க முடியும் என்றால் நித்திய நிரதிசய ஞானம்தான் உண்மையில் மோட்சத்துக்கு காரணமாக ஆக முடியும் நித்தியமான நிரதிசயமான சாந்தி என்றால் அனித்தியமான அதிசயமான சாதனை இப்படிப்பட்ட பலனை கொடுக்க அனித்தியமான சாதனையும் அதிசயம் என்றால் அந்த சாதனையை மேலும் நன்கு செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு சாதனையானது நித்தியமான நிரதிசயமான மோட்சத்திற்கு காரணமாகாது அப்படி என்றால் இப்படிப்பட்ட மோக்ஷத்திற்கு சாதனையாக இருப்பதும் நித்தியமான ஒன்று நிரதிசயமான ஒன்று அதை நாம் ஞானம் என்று சொல்கின்றோம் கர்மம் வந்து அனித்தியம் அதிசயம் அதிசயம்னா தமிழ்ல வந்து ஆச்சரியம்னு பொருள் இங்கு அதிசயம்னா ஒரு விதத்துல பண்ணலாம் அதைவிடமும் சிறப்பாக பண்ணலாம் அது வந்து அதிசயம் அதற்கு மேலேயும் செய்ய முடியும் கர்மத்துக்கு அந்த தகுதி இருக்கின்றது ஆனா ஞானத்திற்கு அப்படி இல்லை ஆகவே கர்மம் வந்து இப்படிப்பட்ட பலனை நேரடியாக கொடுக்க வாய்ப்பு இப்ப இப்படிப்பட்ட மோட்சத்துக்கு சாதனையாக இருப்பது என்ன என்றால் ஞானம் அந்த ஞானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நித்தியமாக நிரதிசயமான ஞானமாக இருக்க வேண்டும் இங்கு நிரதிசயம் என்றால் நாம் ஒரு அறிவை அடைவோம் பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு மீண்டும் அதே விஷயத்தில் நன்கு நமக்கு தெளிவு வரும் அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் நான் முன்ன நான் நல்லா புரிஞ்சிருந்தேன் இப்பதான் எனக்கு தெளிவாக புரிகிறதுன்னு சொல்லுவோம் பிறகு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே டாபிக்ல என்ன சொல்லுவோம் எனக்கு இன்னைக்குதான் நல்லா புரிஞ்சிருக்கு அப்போ இதற்கு முன் புரிஞ்சது என்ன அப்படின்னா அது வந்து ஞான ஆபாசம் சொல்றது அந்த நேரத்தில் புரிஞ்ச மாதிரி இருக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு அதில் ஒரு தெளிவு வர வர நாம் முன் புரிந்துட்டதை விட இப்ப தெளிவாக புரிந்துள்ளேன்னு சொல்லிட்டே வர்றோம் அது வந்து சாதகர்கள் வந்து பயிற்சி செய்யும் பொழுது நடக்கின்ற ஒரு நிலை கடைசியில ஒரு ஞானம் நமக்கு வருகின்றது அதற்கு மேல அந்த ஞானத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியாது இவ்வளவுதான் ஏதாவத் அப்படின்னு சொல்லி உபனிஷத் முடிக்கும் இவ்வளவுதான் இதற்கு மேல ஞானத்துல குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியாது அதுதான் நிரதிசயம்னு சொல்றது நம்ம படிக்கிற காலத்துல அதுல இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்போம் ஒரு திருப்தி வரும் பிறகு அதற்கு மேல புரிவோம் திருப்தி வரும் அப்படியே நாம் உயர்ந்து கொண்டே வருவோம் இக்கருத்தும் உபநிஷத்தில் வருகின்றது ஜனகர் வந்து உபதேசத்தை அடையும் பொழுது யாக்ஞவர் ஒரு படி சொல்லுவார் அது இவருக்கு புரிஞ்சிருக்கும் சகசிரம் தாசியர் ஆயிரம் ஆயிரம் பசுவை இந்த அறிவுக்காக தருகிறேன் யாக்ஞவர் சொல்லுவார் என்னுடைய டீச்சிங் முடிவு பெறவில்லை பிறகு அடுத்தபடி சொல்லுவார் மீண்டும் மகிழ்ச்சி அடைவார் என்ன அதை விட தெளிவா புரிந்து கொண்டேன்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு கோஷமாக போகும் பொழுது இதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மானு புரிந்து இறுதியாக அபயம் வை பிரம்ம பிராப்தோசின்னு சொல்லும் பொழுதுதான் அவர் வந்து இந்த அறிவுக்கு ஆயிரம் பசுவெல்லாம் குருதட்சிணியாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னையே கொடுக்கின்றேன் விதேகம் தாசியா மின் சொல்லி நிறைவுபடுத்துகின்றார் அப்படி இந்த ஞானத்தில நம்ம பார்க்கின்றோம் எப்போ அந்த அதிசயம் நிறைவு பெறுகின்றதோ இவ்வளவுதான் இதற்கு மேல அறிவுல என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்படி நிரதிசயமான ஞானம் எதைப்பற்றி என்றால் பிரம்மத்தை பற்றி பிறகு ஞானம் நித்தியமா அனித்தியமா என்ற கேள்வி வரும்பொழுது ஞானத்துக்குரிய விஷயம் அனித்தியமாக இருந்தால் ஞானமும் அனித்தியமாகி விடுகின்றது அது பொய்யாகி விடுகின்றது ஒரு மனிதனை பற்றி நான் வந்து சில கருத்துக்களை புரிந்து கொண்டுள்ளேன் அவர் இப்படிப்பட்ட குணத்தை உடையவர் இந்த அறிவு நித்தியமா அநித்தியமானும் பொழுது என்னுடைய ஞானமும் மாறி விடுகின்றது அவர் அந்த காலத்துல அந்த நேரத்துல இப்படி இருக்கார் அதனாலதான் ஒருவரை பத்தி நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது என்ன சொல்லணும்னா இந்த நேரத்துல இவர் இப்படி இருக்கின்றார் ஏன்னா காலம் மாறும்பொழுது அவர் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் உயரலாம் தாழ்வையும் அடையலாம் அப்படி பொருளினுடைய அடிப்படையில் ஞானத்திற்கு நித்தியத்துவமா அநித்தியத்துவமா என்பது முடிவு செய்யப்படுகிறது இப்ப பிரம்மன் அல்லது ஆத்ம தத்துவம் ஞான விஷயமாக இருந்தால் அந்த பிரம்மன் நித்தியமாக இருப்பதனால் அந்த அறிவை நாம் அடைந்துவிட்டால் அந்த அறிவு எல்லா காலத்திலும் தொடர் பொதுவாகவே ஞானம் நம்மைய விட்டு வந்தால் நம்ம விட்டு போகாது ஞானத்துக்கு ஒருவிதமான நித்தியத்துவம் இருக்கின்றது ஒரு அறிவை நம்ம அடைந்து அடைந்து விட்டால் அதை நம்ம விட முடியாது அதனாலதான் சில தேவையில்லாத விஷயத்தை அறிஞ்சிட்டம்னா நம்ம விட முடியாததுனால தான் ஏன் நான் தெரிந்து கொண்டேன்னு நொந்து கொள்கின்றோம் காரணம் என்ன அந்த அறிவை நாம் விட முடியாது அறிவு வந்தா நம்ம விட்டு போகாது ஆனால் அனிஸ்தியமான வஸ்துவை பற்றி அறிவு வந்தால் அந்த அறிவு கடந்த கால அறிவாக மாறிவிடும் பாஸ்டி இருந்தது அது வெறும் ஸ்மிருதியாக மட்டும் இருக்கும் ஆனால் பிரம்மன் ஞான விஷயமாக இருந்தால் அந்த நித்தியமாக இருக்கும் பூர்ணமா அந்த பிரம்மத்தை புரிஞ்சுட்டா அந்த பிரம்மன் நிரதிசயமான ஞானமாக இருக்கும் ஆகவே நித்திய நிரதிசய சாந்திக்கு சாதனம் நித்திய நிரதிசய ஞானம் அந்த நிரதிசய ஞானம் வர்ற வரைக்கும் நம்ம விசாரம் சிரவணங்கிற சாதனையில் இருக்கணும் மனநம் நிதித்தியாசனம் சாதனையில் இருக்க வேண்டும் மோக்ஷத்துக்கு என்ன சாதனம்னு பார்த்தோம் சுருக்கமாக கூறினால் ஞானம் அறிவு சாதனம் இனி அடுத்த கேள்வி அறிவுக்கு சாதனை என்ன ஞானத்துக்கு என்ன சாதனை என்றால் அதையும் மிக ஒரே வரியில நம்ம கூறிவிடலாம் பிரமாதா பிரமாணம் பிரமேயம் இவைகள் சேரும் பொழுது அறிவானது உற்பத்தி ஆகின்ற ஞானத்திற்கு என்ன சாதனைனா பிரமாணம் சொல்லிவிடுகின்றோம் ஏன்னா பிரமாணம் என்பது ஞானத்தை கொடுக்கின்ற கருவி பிரமாணம் சொல்லுக்கு பொருள் ஞான கரணம் ஞானத்தை கொடுக்கின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஞானத்தை கொடுக்கின்ற கருவி அந்த ஞானத்தை அறிபவன் பிரமாதா பிறகு ஞானம் எதைப்பற்றிய கொடுக்கின்றதோ அந்த பொருள் இவைகள் நேர்கோட்டிற்கு வரும் பொழுது இவைகள் ஒரு ஆர்டரா இருக்கும் பொழுது நமக்கு ஞானம் ஏற்படுகின்றது இதுல ஏதாவது ஒன்றில் தவறு இருந்தால் ஞானம் நமக்கு ஏற்படாது பிரமேயம் மூடப்பட்டிருந்து பிரமாதாவும் பிரமாணமும் இருந்தால் ஞானம் வராது பிரமாணத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் கண் வந்து பிரமாணம் அதுல ஏதோ குறை இருந்தால் நமக்கு சரியான ஞானம் வராது அல்லது ஞானமே வராது பிரமேயமும் இருக்கின்றது ஆனால் பிரமாதா இல்லை என்றால் நமக்கு ஞானம் வராது இருந்தால்தான் நமக்கு ஞானம் வரும் இப்ப நம்ம முதல்ல என்ன கேள்வி கேட்டோம் என்றால் தர்மங்கிற புருஷார்த்தம் மோட்சத்திற்கு எப்படி உதவி செய்கின்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் அதற்கான பதிலை இப்பொழுது பார்க்கின்றோம் தர்மம் புருமானது பிரமா சித்தியை கொடுக்கின்றது பிரமாதாவை உருவாக்கி கொடுக்கின்றது அப்படி பிரமாதாவை உருவாக்கும் பொழுது உருவாக்கப்பட்ட பிரமாதா பிரமாணத்துடன் சம்பந்தம் வைத்து பிரமேயத்தை பற்றிய அறிவை அடைகின்றான் இந்த மூன்று சேர்ந்தாதான் ஞானம் வரும் பிரமாதான அறிபவன் பிரமாணம்னா ஞானத்தை கொடுக்கும் கருவி பிரமேயம்னா ஞானத்திற்கான பொருள் இங்கு பிரம்ம இப்ப வந்து சுருக்கமா நம்ம சொல்ல வேண்டும் என்றால் தர்மமானது பிரமாதாவை சித்திக்கின்றது தர்மேன பிரமாத் சித்திகி அது எப்படி என்று பார்க்கலாம் இங்கு யார் பிரமாதா என்றால் யார் பிரமாதா என்ற கேள்விக்கு எந்த மாணத்திற்கு எந்த பிரமேயத்திற்கு என்று நாம் கூறியாக வேண்டும் இங்கு பிரமேயம் பரமாத்மா அல்லது பிரம்மன் பிரமாணம் உபனிஷத் அல்லது வேதாந்தம் வேதாந்தம்ங்கிற பிரமாணம் அல்லது உபனிஷத்துங்கிறது தான் இங்கு நமக்கு பிரமாணம் அந்த உபனிஷத் பிரமாணத்திலிருந்து விளக்கப்படுகின்ற பொருள் பிரம்மன் அது பிரமேயம் யார் பிரமாதா என்றால் நீங்கள் எல்லாம் படித்திருப்பீர்கள் சாதன சதுஷ்டய சம்பனக பிரமாதா பிரமாதா யார் அப்படின்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியை அடைந்தவன் அதே கருத்தை தான் வேறு விதத்தில் இப்பொழுது நாம் பார்க்கலாம் இந்த பிரமாதா யார் என்றால் சில நிச்சயங்களை செய்தவன் தான் பிரமாதா பிரமாதா என்னென்ன நிச்சயம் செய்ய வேண்டும் என்றால் முதல் நிச்சயம் வந்து புருஷார்த்த நிச்சயம் நிச்சயத்தை செய்ய வைக்கிறது தர்மத்தினுடைய பலன் நம்மதான் புருஷார்த்த நிச்சயம் பண்ணியிருக்கிறமே என்றால் புருஷார்த்தத்தை என்னன்னு பார்த்திருக்கோம் ஆனால் நிச்சயம் செய்யவில்லை அல்லது தவறான நிச்சயத்தை செய்துள்ளோம் இங்க தர்மம் என்ன கொடுக்கின்றது என்றால் ஏது புருஷார்த்தம் என்கின்ற நிச்சயத்தை கொடுக்கின்றது அது என்ன நிச்சயம் என்றால் மோட்சந்தாம் புருஷார்த்தம் காமக என்பது புருஷார்த்த ஆபாசம் என்கின்ற நிச்சயத்தை கொடுக்கின்ற எதுனா தர்மத்தினுடைய பலன் இப்ப தர்மம் வந்து நமக்கு எப்படி பலனை கொடுக்கின்றது என்றால் நாம பொதுவா காமம்தான் தான் விஷயத்தோடு சம்பந்தம் வைக்கிறதுனால கிடைக்கிற இன்பந்தான் லட்சியம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது லட்சியம் அல்ல என்ற அறிவையும் அது ஏன் லட்சியம் அல்ல என்றும் அதே சமயத்தில் என்னுடைய புருஷார்த்தம் மோக்ஷம் என்கின்ற நிச்சயத்தை அடைய வேண்டும் யார் பிரமாதா இப்ப இப்படியெல்லாம் செய்யறவன் தான் பிரமாதா முதல் நிச்சயத்தை அடைஞ்சவன் வந்து புருஷார்த்த நிச்சயம் இவனைத்தான் நம்ம முமுக்ஷு என்று சொல்கின்றோம் முமுக்ஷுனா மோக்ஷத்தை அடைய விரும்புபவன் இப்ப காமத்தை அடைய விரும்பவட்டும் அப்ப யாரை நம்ம முமுக்ஷுன்னு சொல்லுவோம்னா மோக்ஷத்தை புருஷார்த்தமாக நிச்சயம் செய்தவன் முமுக்ஷு இனி இரண்டாவது நிச்சயம் செய்ய வேண்டியது இருக்கின்றது மோக்ஷத்தை நம்ம வந்து புருஷார்த்தம்னு நிச்சயம் பண்ணிட்டோம் இப்ப சாத்திய நிச்சயத்தை நம்ம பண்ணிட்டோம் அடுத்த நிச்சயம் வந்து சாதன நிச்சயம் இந்த சாதன நிச்சயத்தையும் கொடுக்கிறது தர்மத்தினுடைய பலன் இந்த தர்மந்தான் நமக்கு வந்து புருஷார்த்தத்தையே நிச்சயம் பண்றதுக்கான சக்தியை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் தர்மத்தினுடைய அடுத்த பலன் வந்து புருஷார்த்தத்தை சில பேர் நிச்சயம் செய்து விடுவார்கள் ஆனா சாதனை நிச்சயத்தில் தவறி விடுவார்கள் மோட்சத்தை அடையணும்னு எத்தனையோ பேர் முடிவு செய்து விடுவார்கள் அதற்கான சாதனை தவறான சாதனைக்கு சென்று விடுவார்கள் இப்ப எத்தனை பேர் வந்து எல்லாத்தையும் திறந்து மோட்சத்திற்காக வருகிறார்கள் அப்படி வந்தவர்கள் எல்லாம் சரியான சாதனையில் அமர்கிறார்களான் கிடையாது நிச்சயம் செய்து விடுகிறார்கள் அப்ப தர்ம்தான் அந்த நிச்சயத்தை நமக்கு கொடுக்கணும் இல்லைன்னா தவறான சாதனையில நம்ம அமர்ந்திருப்போம் அதனால வந்து அந்த புருஷார்த்தத்தை அடைய மாட்டோம் இப்ப சாதன நிச்சயத்தை கொடுப்பது தர்மத்தினுடைய பலன் சாதன நிச்சயம் என்ன மோக் கான சாதனை என்னன்னா ஞானம் ஞானந்தா சாதனை அதனாலதான் இந்த சாதனை நிச்சயத்தை செய்த பிரமாத்தாவ ஜிக்யாசு என்று கோருகின்றோம் ஜிக்ஞாசு என்றால் ஞாதும் இச்சு முன்னாடி வந்து மோக்தும் இச்சு மோக்ஷத்தை அடைய வேண்டும்ங்கிற ஆசை இருந்தது அது பூர்ணமல்ல மோஷத்தை அடையிறதுக்கு ஞானத்தை தான் அடையணுங்கிற அறிவை அடைய வேண்டும் நிச்சயத்தை அடைய வேண்டும் அவனைத்தான் ஜிக்நாசு இப்ப முமுக்ஷு வந்து ஜிக்ஞாசுவாக உயர்கின்றான் எப்படி உயர்கின்றான்னா முமுட்சுவானவன் சாத்தியத்தை மட்டும்தான் நிச்சயம் பண்ணியிருக்கான் ஜிக்யாசு வந்து சாதனையையும் நிச்சயம் செய்துள்ளான் இந்த சாத்தியத்திற்கு இதுதான் சாதனைங்கிற நிச்சயம் நமக்கு வர வேண்டும் அப்படி நிச்சயம் வர வேண்டும் அந்த அளவுக்கு சித்த சுத்தி நமக்கு வந்திருக்க வேண்டும் சாத்திய நிச்சயத்துக்கும் சித்தசுத்தி தேவை நிச்சயத்துக்கும் தேவை இந்த நிச்சயத்தை செய்ய வைப்பது தர்மத்தினுடைய பலன் இதெல்லாம் தர்ம நமக்கு கொடுக்கின்ற பலன் இனி மூன்றாவது நிச்சயமும் ஒன்று இருக்கின்றது அது என்னவென்றால் பல பேர் வந்து ஞானந்தா மோக்ஷத்துக்கு காரணம்னு நிச்சயம் செய்து விடுவார்கள் இந்த எப்படி அடைதல் அதுல பெரிய தவறு நடக்கும் இது வந்து வாய்க்கு எட்டியது உள்ள போகாம ஸ்லிப்பானது போல ஞானம்தான் மோட்சத்துக்கு சாதனைங்கிற அளவு வந்து விடுவார்கள் ஞானத்தை எப்படி அடையலாம்னு சொன்னா சித்த விரத்தி நிரோதகன் சொல்லி யோகமோ அல்லது வேற எதோ அல்லது இன்டியூஷனோ இப்படி எத்தனையோ சாதனைகளை ஞானத்திற்கு சாதனையாக நினைத்து விடுவார்கள் அப்போ மோட்சத்தை கொடுக்கும் தெரிஞ்சதோடு நிக்காம என்ன செய்தா ஞானம் கிடைக்கும்னு நிச்சயம் பண்ணணும் அது மூன்றாவது நிச்சயம் அதுதான் என்று சொல்லப்படுகிறது பிரமாணத்தை நிச்சயம் செய்ய வேண்டும் ஞானத்துக்கு எது பிரமாணம்னு நிச்சயம் செய்ய வேண்டும் பூர்வ மீமாசகர்கள் எல்லாம் கர்மகாண்டம் தான் மோட்சத்திற்கும் அல்லது ஞானத்திற்கும் காரணம்னு சொல்கின்றார்கள் எத்தனையோ மதவாதிகள் இப்ப பௌத்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த ஞானம்தான் சொல்கிறார்கள் சாங்கியர்கள் வந்து பிரகிருதி புருஷ ஞானம்தான் மோஷத்துக்கு காரணம் சொல்கின்றார்கள் அப்படி மதத்திற்குள் தத்துவத்திற்குள் வந்தவர்களே தவறு செய்கின்ற இடம் பிரமாண நிச்சயத்தில் தவறு செய்கிறார்கள் அப்படி பிரமாண நிச்சயம் செய்யும் பொழுது ஒருவன் வந்து உபனிஷத்துங்கிற பிரமாணத்திற்கு பிரமாதா ஆகின்றான் பிரமாணம்தான் எனக்கு ஞானத்தை கொடுக்கும் இந்த ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும் நிச்சயம் இல்லாமல் அந்த பிரமாணத்தை நான் எவ்வளவு வருடங்கள் கையாண்டாலும் அந்த பிரமாணத்திலிருந்து நமக்கு ஞானம் வராது ஏன்னா பல சந்தேகங்கள் நமக்கு வரலாம் ஏ பிரம்மசூத்திரத்திலேயே ஆரம்பத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள் சுருத பிரம்ம அவகத பிரம்மன் சங்கரர் பிரிக்கிறார் சுருத்த பிரம்மனா சாஸ்திரத்தை கேட்டவன் பிரம்மத்தை கேட்டவன் அவகத பிரம்மன பிரம்மத்தை புரிந்து கொண்டவன் அப்படி சங்கரே பிரிக்கின்றார் பிரம்மத்தை பத்தி கேட்டவன் ஒன்னு பிரம்மத்தை பத்தி புரிஞ்சுத்தவன் ஒன்னு பிரிக்கின்றார் காரணம் என்னன்னு சொன்னா பிரம்மத்தை அடையிறதுக்கு ஞானம்தான்னு நிச்சயம் பண்ணிருக்கணும் ஞானத்துக்கு உபனிஷத்துதான் பிரமாணம்னு நிச்சயம் பண்ணிருக்கணும் அந்த நிச்சயம் இல்லாம உபனிஷத்தை படிக்கும் பொழுது நமக்கு விருத்தி ஏற்படுகிறதே தவிர ஞானம் ஏற்படுவதில்லை அதற்கு காரணம் வந்து இந்த நிச்சயம்தான் இப்ப வந்து ஒருவரிடம் நான் ஒரு செய்தியை சொல்றேன் நான் உண்மையான செய்திய அவரிடம் சொல்றேன் என்னுடைய வாக்கியத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லை நிச்சயம் இல்லைன்னு சொன்னா அவருக்குள்ள ஞானம் வராது விருத்தி ஏற்படும் அவர் எப்படி சொல்றார் அவ்வளவுதான் ஆனா அது அறிவா இருக்காது ஒரு கால் என்னுடைய வாக்கியத்தில் ஒரு முழு ஸ்ரத்தால் நிச்சயம் இருந்தால் அந்த வாக்கியம் ஞானமாக மாற்றப்படும் இப்ப நாம ஒரு விஷயத்தை கேட்டு அது அறிவாக மாற்றப்படுகிறதா அல்லது வெறும் இன்ஃபர்மேஷன் ஒரு செய்தியா இருக்காங்கிறது வந்து நாம் அதை கேட்கும் பொழுது பிரமாணத்தில் இருக்கின்ற நிச்சயம் இந்த நிச்சயத்தை தான் ஸ்ரத்தை என்று கூறுகின்றோம் அந்த ஸ்ரத்தையை பொறுத்தது நாம கேட்கின்ற விஷயத்த ஞானமா இல்லையான்னு முடிவு செய்கின்ற இந்த ஸ்ரத்தைக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கின்ற நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை படிக்கின்றோம் அந்த வாக்கியம் வந்து ஞானமா இல்லையாங்கிறத முடிவு செய்யறதே படிப்பவன் என்ன நிச்சயத்துடன் அதை படிக்கிறான் பொறுத்து இருக்கின்றது ஆகவே நம்ம வந்து இறுதியை அடைய வேண்டியது என்ன என்றால் பிரமாண நிச்சயம் இந்த பிரமாண நிச்சயத்தை கொடுக்கறதும் இந்த பிரமாண நிச்சயம் இடத்துல ஸ்ரத்தையத்தான் நாம் மறைமுகமாக கூறுகின்றோம் அந்த ஸ்ரத்தைய கொடுக்கிறது தர்மத்தினுடைய பலன் என்ன பகவான் வந்து ஸ்ரத்த எல்லாத்துக்கும் இருக்கு ஸ்ரத்த இல்லாதவனே கிடையாது ஆனால் அந்த ஸ்ரத்தைய மூணா பிரிச்சர் சாத்விகம் ராஜசம் தாமசம் சொல்லி நமக்கு சாத்விகமான ஸ்ரத்த இருந்தாதான் சரியான இடத்துல நமக்கு நம்பிக்கை வரும் இராஜசமான தாமசமான ஸ்ரத்தை இருந்தால் தவறான நம்பிக்கைகள் நமக்கு வரும் அப்படி அந்த சாத்விகமான ஸ்ரத்தை நம்முடைய சுவாவத்திலிருந்து சம்ஸ்காரத்திலிருந்து வருகின்றது நம்முடைய சுவாவம் நம்முடைய தர்மத்தினுடைய பலன் அப்படி தர்மமானது நமக்கு இப்படிப்பட்ட நிச்சயங்களை செய்ய ஆதாரமாக இருக்கின்றது என்னென்ன நிச்சயம் முதல்ல வந்து புருஷார்த்த நிச்சயம் இதுதான் என்னுடைய லட்சியம்னு நிச்சயம் பண்ணணும் அப்படி பலர் செய்து விடுகின்றார்கள் ஆனா சாதனையில மாறி போகிறார்கள் இதுதான் சாதனை நிச்சயம் பண்ணணும் சாதனை நிச்சயம் மூன்றாவது வந்து பிரமாண நிச்சயம் இங்கு இதுதான் பிரமாணம் நிச்சயம் அப்படி ஒன்றை நம்ம படிக்கும் பொழுது இதுதான் பிரமாணம் என்ற உணர்வுடன் படிச்சாதான் நமக்கு வந்து அது ஞானமாக வரும் இத்தனைக்கும் காரணம் தர்மம் இப்படி இந்த தர்மம் நமக்கு வந்து இப்படிப்பட்ட நிச்சயத்தை செய்து பிரமாதாவை உருவாக்குகின்ற உருவாகிவிட்டால் அடுத்தது என்ன என்றால் அந்த பிரமாதா பிரமாணத்திற்குள் பிரவேசம் செய்கின்றான் பிறகு மீண்டும் பிரகதார பாஷ்யத்தில் சங்கரர் கூறுகின்றார் இந்த பிரமாணத்துடன் மாதாவ சம்பந்தப்படுத்துறதும் தர்மத்தினுடைய பலன் தான் ரெடி ஆயாச்சு ஆனா பிரமாணம் இருக்கு பிரமாணத்தோட சம்பந்தம் கிடைக்கல நமக்கு கிடைக்கும் எப்படி தர்மம் வந்து விஷயத்தையும் விஷயி இந்த ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து இருக்குது இவனுக்கு அனுபவிக்கணும்னு ஆசை பொருள் கைக்கு வந்தாச்சு இத சம்பந்தப்படுத்துறதும் தர்மம் தான் அதே போல பிரமாவையும் பிரமாணத்தையும் சம்பந்தப்படுத்துவது தர்மம் அதாவது நம்முடைய புண்ணியம் இங்கு பிரமாணம் குருவும் சாஸ்திரமும் குரு சாஸ்திரங்கிறது பிரமாணம் அது எப்படிப்பட்ட பிரமாணம் வேதாந்த உபனிஷத்தை உபதேசிக்கின்ற ஆசிரியர் உபனிஷத்துங்கிற பிரமாணம் இதோடு நமக்கு சம்பந்தம் ஏற்பட வேண்டும் இதற்கு மேலே இனியொரு படி இருக்கு சில பேர்த்துக்கு சம்பந்தம் கிடைச்சிடும் அந்த சம்பந்தம் எவ்வளவு நாள் நீடிக்கும்னா மிக மிக குறுகிய காலம் நீடிக்கும் பிறகு அந்த தொடர முடியாது நம்ம தர்மம் தான் இந்த சம்பந்தம் வந்து ஞானம் அடைகிற இந்த சம்பந்தம் தொடர வேண்டும் அதையும் தர்மந்தான் நமக்கு கொடுக்கின்றது இப்ப எவ்வளவோ பேர் வந்து சம்பந்தத்தை அடைந்து விடுவார்கள் ஆனா தொடர முடிவதில்லை நம்மெல்லாம் சென்னையில் வகுப்பு எடுக்கும் பொழுது ஆரம்பத்தில் சிஷியர்கள் வருவார்கள் கீதையை ஆரம்பிக்கும்பொழுது முடிக்கும்போது பார்த்தோம்னா ஆரம்பத்தில் வந்தவங்க யாருமே இருக்க மாட்டார்கள் சொல்றவங்க மட்டும்தான் முடிப்பார்கள் காரணம் என்னன்னா ஆள் மாறிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மூணு வருவார்கள் பிறகு அப்படியே போயிடுவார்கள் புதுசா வருவார்கள் இந்த ரிலேரேஸ் மாதிரி கிளாஸ் எடுக்க வேண்டிட்டு இருக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கவங்க யாருன்னு பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பார்களே தவிர ஆனால் கிளாஸ் ஸ்ட்ரென்த் நூறு இருந்துட்டு இருக்கும் யோசிச்சு பார்த்தம்னா என்ன இருக்கு கொஞ்சம் பாதி பாதி ஓடுவார்கள் அப்படித்தான் இருக்கிறத நம்ம சந்திக்கின்றோம் என்ன அப்படினா கடைசி வரைக்கும் தொடர்ற வரைக்கும் அவர்களிடம் இல்லை தர்மம் இல்லை அப்படி மோக்ஷ வரைக்கும் ஞானத்தை அடைகிற வரைக்கும் நமக்கு தர்மத்தினுடைய துணை தேவை இதுவும் பிரகதாரிணியத்தில் எப்படி கூறப்படுகிறது என்றால் ஞான நிஷ்டை அடைஞ்சதற்கு பிறகு இந்த ஞானத்திலிருந்து அதனுடைய பலனை நம்மிடம் இருந்து பறிப்பதற்கு தேவர்களாலும் முடியாதுன்னு சொல்லப்படுகிறது நமக்கு ஞான நிஷ்டை வந்து விட்டால் யாருமே தடையாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு விசாரம் இருக்கு காரணம் என்னன்னா இவனே தேவனாக மாறி விடுகின்றான் யார் இவனுக்கு வந்து இவனுடைய ஞானத்தை பறிக்க முடியும் ஆனால் ஞான பரியந்தம் எல்லா விதத்திலையும் நமக்கு தடைகள் இருக்கின்றது வரைக்கும் நமக்கு தடைகளோ தடைகள் தான் ஞான நிஷ்டை வந்ததற்கு பிறகுதான் யாரும் தடை செய்ய முடியாதுன்னு ஒரு விசாரம் இருக்கு அந்த தடைகளெல்லாம் யார் நீக்குவார்கள்னா தர்மம் நீக்க வேண்டும் அதனால நமக்கு தடைகள் தென்பட்டால் தர்மத்துல தான் ஈடுபட வேண்டும் தர்மம் நமக்கு தடைகளை நீக்கும் நம்ம வந்து தர்மம்ங்கிறது இங்க வந்து கர்மம் அல்லது தவம் நம்ம தவத்தினாலதான் தடைகளை எல்லாம் நீக்கி இருதியான இறுதியான அடைய முடியும் இது வந்து ஒரு ஒரு பகுதி இனி நம்ம அடுத்த விசாரத்துக்கு வந்தால் இப்ப இதுவரைக்கும் நம்ம கர்மயோகம் அல்லது ஒரு முகவுரை போல இப்ப ஞான யோகம் என்றால் என்ன இப்போ பிரமாதா பிரமாணத்தோடு சம்பந்தம் வைத்து விட்டான் சம்பந்தம் வச்சு அங்கே என்ன நடக்கும் அதற்கு பெயர் தான் ஞான பிரமாதா சித்தித்து பிரமா தயாராகி பிரமாணத்தோட சேர்ந்து அந்த பிரமாணமும் பிரமாதாவும் நடக்கின்ற விசாரம்தான் அதான யோகம் சொல்றது அதை தான் சிரவணம் என்கின்ற சாதனை இப்ப ஸ்ரவணம்னா என்ன குருவானவர் உபதேசிக்க பிரமாதாவாக சிஷ்யன் அமர்ந்திருக்கின்றான் சிஷியனாக அமர்ந்திருக்கிறதுனாவே பிரமாதான் தான் அர்த்தம் சிஷ்யன் சொன்னாவே இந்த வித்யாவுக்கு சிக்ஷன யோகியக உபதேசத்திற்கு தகுதியானவன் என்பது பொருள் அப்ப அந்த இடத்துலதான் நம்ம விசாரம் செய்கின்றோம் அப்படி விசாரம் செய்து என்ன அடைகின்றோம் என்றால் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஜானத்தை அடைகின்றோம் அப்படி எந்த ஒன்று வேறு ஒன்றினால் அறியப்படாமல் மற்ற அனைத்தையும் அறிவிக்கின்றது என்றால் அதுதான் நான் அதுதான் பரமகம் ஜோதிகி ஸ்வயம் ஜோதிக்கு லட்சணம் வந்து அவத்யத்துவே சதி பிரகாசகத்துவம் அதான் ஸ்வயஞ்சோதிக்கு லட்சணம் அவேத்யத்துவே சதி என்றால் எது மற்றதால் விளக்கப்படாமல் வேத்தியம்னா அறியப்படுவது அவேத்யம்னா அறியப்படாதது மற்ற எதனாலும் அறியப்படாமல் அவேத்யத்துவே பிரகாசகத்துவம் மற்றதை விளக்குகின்றது அதத்தான் நம்ம சாட்சி ஆத்மா என்றெல்லாம் சொல்கின்றோம் இப்படி வரும்பொழுது இங்கு என்ன ஆகிவிட்டது என்றால் நம்முடைய உடல் நம்முடைய மனம் இந்திரியங்கள் இவைகளெல்லாம் நீக்கப்பட்டு விட்டது இந்த கடைசீல சிஷியன் அகம்னு சொல்லும் பொழுது இந்த தீயையும் பார்க்கின்ற அறிவையும் பார்க்கின்ற நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அறிவையும் தன்னிடம் இருந்து நீக்கிவிட்டான் சூக்ம சரீரத்தையும் நீக்கிவிட்டான் பிறகு அறியாமையையும் நான் பார்க்கின்றேன் ஒரு என்னம் வந்து இருக்கிற பொருளை காட்டும் அறியாமையும் காட்டுவது யாருன்னா அது நான் அந்த அறியாமைங்கிறது காரண சரீரம் அறிவு கண் முதலையெல்லாம் சூக்ம சரீரம் இந்த உடல் ஸ்தூல சரீரம் இவைகளையெல்லாம் பிரகாசப்படுத்துகின்ற ஜோதிஷ் ரூபமாக இருப்பவன் நான் என்று சிஷியன் கூற குருவானவர் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கவில்லை இந்த நாணை விளக்குவது யாருன்னு கேட்கல அங்க குருவானவர் ஒரு புல் ஸ்டாப் வச்சர் அந்த நான் தான் பரமகம் ஜோதி எப்படிப்பட்ட நான் விசாரம் செய்து நான்கு விசாரம் நடைபெற்று தேவையற்றதை நீக்கிய மூன்று உடலையும் நீக்கிய அறிவு சொரூபமாக இருக்கின்ற நான் அதுதான் மேலான ஜோதி இப்படி குரு வந்து இறுதியாக அந்த சிஷ்யனிடம் நீ வந்து போர்ண ஜோதி சுரூபம் யம் ஜோதியாக இருக்கின்ற கடைசி பகுதி சிஷியன் குருவிடம் கூறுகின்றான் பிரபோ பிரபோனா குரு அவர்களே ஆசிரியர் அவர்களே தலைவர் தலைவா அப்படிங்கறது போல குருநாதரே தது அஸ்மி தது அஸ்மி அஸ்மிங்கிற இடத்துல அகங்கிறது சேர்த்துக்கணும் நான் தது அஸ்மி நான் அதுவாக இருக்கின்றேன் நான் அவ குருவானவர் நீ மேலான ஜோதி ஞான ஸ்வரூபம்னு சொன்னார் இறுதியில் சிஷ்யன் நான் அதுவாக இருக்கின்றேன் நீங்கள் சொன்னது போலவே நான் இருக்கின்றேன் இங்க நான்கிறது பரமம் ஜோதி தது அப்படிங்கிறது பிரம்மன் அந்த பரமமான ஜோதி ஏகம் அதுவே சர்வ ஆதாரம் அதுவே அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது இப்ப அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யம் நானாக இருக்கின்றேன் இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து எல்லா உபனிஷத்துகளிலும் அதிகமாக இருக்கின்றது கேள்விப்பட்டிருப்பீர்கள் காதுக்கு காது சக்ஷு சக்ஷு கண்ணுக்கு கண்ணாக இருக்கின்றது இப்படியெல்லாம் கேனோ உபனிஷத்துல வந்திருக்கு அதாவது திரஷ்டேர் திரஷ்டா இந்த கருத்துதான் இங்கு இவ்விதம் விளக்கப்பட்டுள்ளது கண்ணுக்கு கண் என்றால் கண் வந்து உலகத்தை காட்டுகின்றது அதை காட்டுகின்ற கண் கண்ணுக்கு கண்கிற தகுதியை கொடுத்தது சைத்தன்ய சுரூபமான முக்கியமான வாக்கியம் திரஷ்டேர் திரஷ்டா பார்ப்பவனை பார்ப்பது பார்ப்பவன் சொன்னா விகாரத்துடன் மாற்றத்துடன் இந்த உலகத்தை ஒருவன் பார்த்து கொண்டு இருக்கின்றான் அவனை பிரமாதான்னு சொல்றான் அந்த பிரமாதாவுக்கு பிரமாதா பிரமாதாவுக்கு அறிவை கொடுப்பவன் பிறகு சக்ஷு சக்ஷு என்றால் சக்ஷுங்கிறது வந்து இந்த இடத்துல கண் கண்கிறது ஒரு பிரமாணம் அதையும் நம்ம பார்த்தோம் கண் வந்து ஒரு பிரமாணமாக இருக்கிறது பிரமாணத்திற்கே பிரமாணத்தையே விளக்குவது யார் என்றால் இந்த சைத்தன்யம் இப்ப நான்கிற ஆத்மா பிரமாணத்தையே விளக்குகின்றேன்னு சொன்னா அந்த பிரமாணம் என்னை விளக்க முடியுமா நானை விளக்க முடியுமா முடியாது பிறகு என்ன அந்த வேதாந்த பிரமாணம் என்ன செய்கின்றதுன்னா என்னை வேதாந்த பிரமாணம் விளக்கவில்லை பிறகு என்ன செய்கின்றது நானே தான் அனைத்தையும் விளக்கி கொண்டிருக்கின்றேன் ஆனால் தேவையற்றது கலந்து விட்டது மூன்று சரீரம் கலந்து விட்டது அதை நீக்குகின்றது அந்த நிஷேதத்தை செய்து விட்டு விடுகின்றது பிறகு அந்த தூய நான் பூர்ணஸ்வரூபமாக இருக்கின்ற நான் ஆத்மா அதுவே பிரூபம் நம்ம வேதாந்தத்தில் இந்த நான் சொரூப நிச்சயம் பிறகு பிரம்ம சொரூப நிச்சயம் அப்பொழுது இந்த உலகமும் வந்துவிடும் அந்த உலகம் மித்தியா வெறும் தோற்றம் என்கின்ற ஞானம் வந்து ஜெகன் மித்தியா அந்த பிரம்மன் சத்தியம் அந்த சத்தியமான பிரம்மன் ஸ்வயம் ஜோதி நானாக இருக்கின்றேன் இப்ப இந்த அறிவை நம்ம அடையும் பொழுது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா மகா வாக்கிய ஜானம் நமக்கு கிடைத்து விட்டது இது இதோட சிரவணங்கிற சாதனையானது முடிவடைகின்றது இந்த சிரவணத்தை முடிச்ச உடனே நமக்கு பலவிதமான சந்தேகங்கள் எல்லாம் தோன்றும் சிரவணத்து காலத்திலையும் சந்தேகங்கள் இருக்கும் பிறகு சிரவணம் முடிந்த காலத்திலும் பல சந்தேகங்கள் வரலாம் பொதுவாக சிரவணம் மனநம் கொஞ்சம் சேர்ந்து செல்வது அதற்கு பிறகு நிதி தியாசனம் என்கின்ற ஒரு முக்கியமான சாதனை இருக்கின்றது நம்ம வந்து சிரவணத்திலேயே காலத்தை கழித்து அதோடு நிறுத்திவிடக் கூடாது சிரவணத்தை தொடர்ந்து மனநம் மனநத்தை தொடர்ந்து நிதித்தியாசனம் அப்பொழுதுதான் நமக்கு ஞானம் ஞான நிஷ்டையாக மாறும் ஆகவே இப்பொழுது நம்ம என்ன பார்க்கின்றோம் சிரவணத்தை தொடர்ந்து செய்ய வேண்டிய சாதனைகளை எல்லாம் இப்பொழுது பார்ப்போம் என்ன நீங்க எல்லாம் இப்ப சிரவணத்தை முடித்துள்ளீர்கள் சிரவணத்தை முடிச்சு இதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எல்லாம் மேற்கொண்டு இனி நாம் பார்க்கலாம் இப்ப இந்த இதுவரைக்கும் சிரவணங்கிறது உங்களுக்கு ஞாபகப்படுத்தியது போலதான் என்ன படிச்சிருக்கிறோம் அதனுடைய சாரம் என்ன நானே அறிவு சுரூபமான ஆத்மா இந்த ஆத்மா உலகத்துக்கு ஆதாரமான ஜெகத் உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தோற்றம் அவ்வளவுதான் இப்ப இனி என்ன செய்ய செய்வது அப்படிங்கறதான் கேள்வி இப்ப நம்ம நிதித்தியாசனம்ங்கிற தலைப்புக்குள் செல்கின்றோம் இந்த நிதித்தியாசனம்ங்கிறது சிரவண மனநத்த தொடர்ந்து வருவது அதுதான் நம்ம இப்பொழுது கவனமாக புரிந்து வேண்டிய விஷயங்கள் நாம சிரவணம் பண்ற காலத்தில் நூறு குருவையும் சாஸ்திரத்தையும் சார்ந்திருக்கோம் 100% பெர்சன்ட் நமக்கு டிபெண்டன்ஸ் காரணம் என்னன்னா நமக்கு நம்முடைய அறிவு சம்சாரத்திலிருந்து விடுதலையை கொடுக்கல அப்படி கொடுத்திருந்ததுன்னா நாம இனியொருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய அறிவு கொடுக்காததுனால அந்த அறிவை வந்து சரணடைய வைக்கின்றோம் அர்ஜுனனுக்கு தன்னுடைய அறிவை எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான் தெளிவு கிடைக்கல அதனாலதான் வந்து சரணடைந்தான் சாதிமாம் பிரபன்னம் என்று சரணடைந்தான் அப்படி நம்மடைய அறிவு நமக்கு பயன்படாததுனால நம்ம வந்து குருவிடத்திலையும் நூறு சதவீதம் சரணடைந்தோம் சார்ந்திருந்தோம் அப்படி இருக்கணும் அதாவது எங்க நமக்கு சார்ந்திருக்கணுமோ அந்த இடத்துல சார்ந்திருந்தா தான் அதற்கு நம்ம பக்குவத்தை அடைவோம் ஒரு செடி வளரும் பொழுது அது சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில சார்ந்துதான் இருக்கணும் வேலி இருக்க வேண்டிய இடத்துல வேலி இருக்கத்தான் வேண்டும் அதற்கு பிறகு அந்த வேலையை தாண்டி நாம் வருகின்றோம் பிறகு மனநம் அப்படிங்கிற அடுத்த சாதனைக்கு வரும் பொழுது பிப்டி பிப்டி இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேஜ் பாதி நம்ம சார்ந்திருக்கின்றோம் பாதி குருவையும் சார்ந்திருக்கின்றோம் ஏன்னா ஓரளவு நமக்கு ஞானம் கிடைச்சிடுது அவ்வப்பொழுது சந்தேகங்கள் வருகின்றது அப்ப வந்து நாம வந்து பாதி சதவீதம் நம்மையே சார்ந்திருக்கோம் ஏன்னா நம்ம சுயமா சிந்திச்சாகணும் சாஸ்திரம் சொல்ல சொல்லக்கூடாது அது நான் சொல்பவனாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் குருவையும் யார சார்ந்திருப்போம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் பிப்டி பெர்சென்ட் மீண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகுது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நாம நம்மையே சார்ந்திருக்கின்றோம் நிதித்தியாசன காலத்துல குருவினுடைய டிபென்டன்ஸ் சாஸ்திரத்தினுடைய டிபெண்டன்சி நம்ம விட்டுறோம் நூறு சதவீதம் நாம நம்மையே சார்ந்திருக்கின்றோம் சிரவண மன்னன காலத்தில் குரு கிருப்பையையும் சாஸ்திர கிருப்பையையும் அனுபவிச்சிட்டோம் இனி கடைசியா யாருடைய கிருப்பை நமக்கு தேவை ஆத்ம கிருப்பா நம்முடைய அனுகிரகம் தான் நமக்கு தேவை இதற்கு முன்னாடி மற்றவங்க தான் நம்ம தொந்தரவு செய்வார்கள் சிரவண காலத்திலையும் மனநகாலத்திலும் நமக்கு மற்ற இடத்திலிருந்து இடையூறுகள் எல்லாம் வரும் உதவியும் வரும் ஆனா நிதித்தியாசன காலத்துல இடையூறு பண்றதுக்கு யாருமே கிடையாது நமக்கு இடையூறு நாம தான் செய்து கொள்வோம் அதனாலதான் பகவான் வந்து உத்தரேதாத்மனாத்மானம்னு சொல்ற அந்த இடத்துல நிதித்தியாசனம் பண்ற கால இடத்துல தியான யோகத்துல ஆறாவது அத்தியாயத்துல உன்னை நீதா உயர்த்தி வேண்டும் காரணம் என்னன்னா உன்னை உயர்த்துறதுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை நம்ம வந்து சார்ந்திருக்கிறது தவறுனு நினைக்கிறோம் அப்படி அல்ல சார்ந்திருக்கும் பொழுது நமக்கு அவர்களிடம் இருந்து உதவியும் வருகின்றது சார்ந்திருக்கிறது உண்மையிலேயே அது சம்சாரம்தான் இருந்தாலும் உதவியும் அவர்களிடமிருந்து வருகின்றது நம்மை கண்காணிப்பார்கள் இப்போ ஒரு குழந்தை இருக்கு அந்த ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தை வந்து வீட்டுல இருக்கு அம்மா வந்து சமையல் அறையில் ஏதோ பண்ணும் பொழுது அந்த குழந்தை தெரியாம நடு ரோட்டுக்கு உடனே சுத்தி இருப்பவர்கள் எல்லாம் அந்த குழந்தையை கவனித்து உடனே கொண்டு வந்து வீட்டுக்குள் விட்டு விடுவார்கள் அந்த குழந்தைக்கு கண் இல்லைனா மற்ற கண்கள் எல்லாம் அந்த குழந்தையினுடைய கண்கள் ஒரு குழந்தை தனியா ரோட்ல போச்சுன்னு சொன்னா மற்ற கண்கள் எல்லாம் அதை கவனிச்சு கொண்டு வந்து காப்பாற்றும் காரணம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை சார்ந்திருக்கின்றது அப்ப மற்ற உதவி வெளியிருந்து கிடைக்கின்றது ஒரு கண்காணிப்பு அந்த குழந்தைக்கு இருக்கு ஆனால் ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் பாட்டுக்கு நடு ரோட்ல வந்து நிக்கிறான் பார்த்தவங்க பேசாம இருப்பார்கள் யாரும் கொண்டு வந்து கையை பிடிச்சு கொண்டு வீட்டில் விடமாட்டார்கள் காரணம் என்ன உனக்கு நீதான் பொறுப்பு ஒரு வயதுக்கு மேல ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிட்டம்னா நமக்கு நாம தான் தவிர அது வீழ்ச்சிக்கும் சரி உயர்வுக்கும் சரி நமக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது நமக்கு நாம வேண்டும் அப்படி நிதித்தியாசனம்ங்கிற காலத்துல குருவினுடைய பார்வை சாஸ்திரத்தினுடைய பார்வை நமக்கு இல்லை பல சமயங்கள்ல நாம தப்பு செய்யாததுக்கு காரணம் நம்ம சுற்றி நாலு பேர் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு பயம் இருக்கு தனிமையில போயிட்டோம்னா நம்ம யாருமே கவனிக்கலு சொன்னா முழு சுதந்திரம் நமக்கு கிடைக்கின்றது அதனாலதான் முழு சுதந்திரத்தை அடைவதற்கு முன்னாடி சில பக்குவத்தோட தான் நம்ம போகணும் பக்குவம் இல்லாம சுதந்திரத்தை நம்ம கொடுத்தோம்னா அந்த சுதந்தரம் மிக விரைவில் அவர்களை அளித்துவிடும் அதுக்கு வந்து பரதந்திரம்தான் நல்லது இப்போ ஒரு சாதகன் வந்து உலக சமுதாயத்திலிருந்து விலகி வருகின்றார் பிறகு குருவை சார்ந்திருக்கின்றார் சாஸ்திரத்தையும் சார்ந்திருக்கின்றான் சிரவண மன்னன காலத்தில் சார்ந்திருந்து பெற வேண்டியதை பெற்றுவிட்டு பிறகு நிதித்தியாசனத்திற்காக செல்கின்றான் சாஸ்திர படிப்பை முடித்துவிட்டு செல்கின்றான் அப்படி செல்கின்ற சாதகர்களுக்கு உபனிஷத் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஒரு கருத்து அல்லது ஒரு எச்சரிக்கை உபனிஷத் கொடுக்கின்றது என்னவென்றால் யோகோஹி பிரபவாபியாபதி கட்டோபனிஷத்துல வந்து செகண்ட் சாப்டர்ல மூன்றாவது செக்ஷன்ல பதினோராவது மந்திரத்துல இந்த யோகம்ங்கிறது வீழ்ச்சிக்கு உட்பட்டது கட்டோபனிஷத்துல ரொம்ப எச்சரிக்கையெல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது இது கத்தி முனையில நடக்கிறது போல அப்படி எல்லாம் எச்சரிக்கை இருக்கு அதே உபனிஷத்துல தான் என்ன சொல்லப்படுகிறது நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்து மேல வந்தாலும் வீழ்ச்சிக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கின்றது அப்பறமத்தக ததாபவதி அப்புறமத்தகனா கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற எச்சரிக்கை விடுக்கின்றது யார் உபனிஷத் நமக்கு விடுக்கின்றது யாருக்கு சிரவணத்தை முடித்தவர்களுக்கு அந்த எச்சரிக்கையை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் அதாவது நாம எந்தெந்த விதத்தில் கவனக்குறைவு இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்கின்றது எந்தெந்த இடத்துல எல்லாம் நாம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது எங்கெல்லாம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணுங்கிறத தான் இருக்கின்ற நேரத்தில் நாம் பார்க்க போகின்றோம் அதாவது எது நிதி தியாசனம் நீங்கள் படித்திருப்பீர்கள் அதாவது ரெண்டு விதமான தியானம் இருக்கு முன்னாடி உபாசனை ஞானத்திற்கு பிறகு அந்த ஞானத்தையே தியானிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் படிச்சிருப்போம் உபனிஷத்து வந்து நிதித்தியாசகர்களுக்கு குறிப்பாக சாஸ்திரத்தை படித்து முடித்தவர்களுக்கு சில எச்சரிக்கைகள் எல்லாம் கொடுக்கின்றது முதல் எச்சரிக்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இரு கவனமாக இரு அந்த கவனமா இருந்தா எதுல கவனமா இருக்குனுங்கிற கேள்வி வருகின்றது அதுலதான் சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் எந்த விஷயங்கள்ல நம்ம எச்சரிக்கையாக இல்லை என்றால் நாம் வீழ்ச்சி அடைந்து விடுவோம் வீழ்ச்சி அடைவோம்னா என்ன நம்மளுடைய இவ்வளவு நாள் செய்த தியாகம் பலன் இல்லாமல் சென்று விடும் அதுல நம்ம சிலவற்றை இப்பொழுது பார்க்கின்றோம் இப்ப நம்ம பார்க்க போற கருத்து வந்து சிரவணம் பண்ணி முடித்த சாதகர்கள் நிதித்தியாசனத்துக்கு வந்துள்ளவர்கள் எந்தெந்த இடத்திலையெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் முதல் கருத்து என்னவென்றால் நாம சில கால வேதாந்தம் படிச்சிருந்த போதிலும் நாம முழு அதிகாரித்துவத்துடன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை முழு தகுதியை அடைஞ்சுதான் நாம குரு கிட்டேயும் வேதாந்தத்துக்கு வந்திருப்போம்ங்கிறது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை சில சமயங்களில் சில குறைவான தகுதியுடனும் கூட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு நம்ம உள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் என்னென்ன தகுதி வேணுங்கிற ஞானமே வருது அப்ப என்ன ஆகும்னு சொன்னா சாஸ்திரம் படிக்கும் பொழுது சிரவணம் பண்ணும் பொழுது சிரவணத்தினுடைய முக்கிய வந்து ஞானம் சிரவணத்தினுடைய அவாந்தர வந்து சித்தசுத்தி சிரவணத்தினுடைய முக்கிய ஞானம் ஆனா ஞானத்துக்கு தகுதி சொன்னா இந்த சிரவணம் நமக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக மனதை தூய்மைப்படுத்துவதை இது கொடுக்கும் குடிப்பா ஸ்ரத்தைய கொடுக்கும் வைராகியத்தை கொடுக்கும் பிறகு வந்து மன ஒருமுக பாட்ட கொடுக்கும் சில ஸ்லோகங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுவோம் பிறகு பூஜைகள் எல்லாம் பண்ணுவோம் மற்ற சில டிசிப்ளினோட நம்ம வந்து ஆசிரம வாழ்க்கையில் இருப்போம் அதெல்லாம் நமக்கு எதை கொடுக்கும்னா ஞானத்தை கொடுக்கறதுக்கு பொதுவா தகுதிய கொடுத்திருக்கும் நம்ம சிரவணத்தை முடிச்சு வந்த உடனே நம்ம என்ன நினைச்சிடலாம் எனக்கு ஞானம் வந்துடுதுன்னு நினைச்சிருப்போம் ஆனா உண்மையிலேயே கொஞ்சம் தகுதி தான் வந்திருக்கும் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஸ்ரவணத்தை முடிச்ச உடனே எனக்கு ஞானம் வந்தாச்சு நம்ம சிரவண காலத்துல என்ன பண்ணியிருப்போம் இந்த கர்ம ஜபம் தர்ம அனுஷ்டானம் சேவை சர்வீஸ் அப்புறம் மக்களுக்கு சேவை செய்யறது இது போன்ற சாதனைகள் எல்லாம் சித்த சுத்திக்காகத்தான் சித்தசுத்திய நம்ம அடைஞ்சிட்டோம்னா இதையெல்லாம் நம்ம முழுமையா விட்டுட்டு விசாரத்திலேயே ஈடுபடணும் அப்படின்னு எல்லாம் படிச்சிருப்போம் நாம என்ன நினைச்சிருப்போம் நான் தான் சிரவணத்தை பண்ணி முடிச்சிட்டேன் சிரவணம் பண்ணி முடிச்சா எனக்கு ஞானம் வந்தாச்சு ஆகவே தர்ம அனுஷ்டானங்கள் ஜபம் பண்றது சில எக்ஸ்டர்னல் டிசிப்ளின் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம விடுவதற்கு வாய்ப்பு இது வேதாந்தத்தினுடைய சைட் எஃபெக்ட் இத சில பல இடங்கள்ல நம்ம இதை பார்க்கறோம் நம்ம வகுப்பு எடுக்கும் ஒரு மாணவர் வந்து சொன்னார் நான் இப்ப சபரிமலைக்கு எல்லாம் போறதில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கர்மகாண்டமாச்சே அப்படின்னு ஏதாவது வாரத்துல ஒரு நாள் அதுவும் பத்து கிளாஸ் லீவ் ஓடுவார் எப்பாவது வருவார் அப்படி ரெண்டு வருஷம் வேதாந்தத்தை கேட்டுட்டு அவர் சபரிமலைக்கு போகமாட்டாரா அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண சாதாரணவர்கள் செய்கின்ற ஒரு சாதனைன்னு முடிவு பண்ற இது என்னன்னா இது நம்மளே அவர்களுக்கு கொடுத்த ஒரு தவறான பாடம் என்னதான் இருந்தாலும் அடிக்கடி வேதாந்தத்துல சொல்லிட்டு இருக்கோம் அப்படி சொன்ன போதிலும் நமக்குள்ள என்ன என்ன வந்துடும் சொன்னா ஞானி ஆயிட்டேன் எனக்கு ஞானம் வந்து விட்டது ஆகவே சித்த சுத்திக்கான சாதனையில ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அந்த கர்மத்திலயும் தர்மத்திலயும் நமக்கு அப்பிரமாதம் வந்து விடும் பிரமாதம் சொன்னா கவனக்குறைவு வந்து விடும் சோ அந்த இடத்துல அப்பிரமத்தக பவ முதல்ல நமக்கு ஞானம் வந்திருக்கா அப்படிங்கறது ஒரு கேள்வி வந்துட்டாலும் பரவாயில்ல தோஷம் கிடையாது நம்ம வந்து மற்ற அனுஷ்டானங்கள் தேவை அது மட்டுமல்ல சிரவணத்தை முடிச்சுட்டு இதோட போதுன்னு நிறுத்தக்கூடாது புன புனக சிரவணம் பௌன புண்ணியனும் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வந்து உண்மையிலேயே சிரவணத்தை முடிக்கல அதாவது இந்த உலகத்துல பெரிய ஆர்ட் என்ன அப்படின்னு சொன்னா கேட்டு பழகிறது தான் கேக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கஷ்டமான காரியம் எதுவுமே கிடையாது அது வந்து சாதாரணமான விஷயம் அல்ல ஏன்னா எல்லாத்துக்குமே பேசணுங்கற ஆசைதான் இருக்கு ரெண்டு பேர் பார்த்தா ரெண்டு பேருமே பேசிட்டு இருப்பார்கள் அங்க கேக்கிறதுக்கு ஆளு இருக்காது அப்படி கேக்கறதுங்கிறது ஒரு பிக் ஹார்ட் நம்ம மூணு வருஷம் நாலு வருஷம் வேதாந்தம் படிச்சா எப்படி கேக்கணும்ங்கறத பழகி இருப்போம் பழகிறதுக்கும் கோர்ஸ் முடியறதுக்கும் சரியா இருக்கும் அப்ப என்ன எப்படி கேக்கணும்னு தெரிஞ்ச உடனே முடிஞ்சாச்சு கோர்ஸ் ஓவர் அப்ப என்ன பண்ணணும் மீண்டும் நம்ம கேட்க வேண்டும் அந்த மீண்டும் கேட்கறதை நம்ம விடவே கூடாது சாஸ்திரத்தை மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கணும் நான் இந்த உபநிஷத்தெல்லாம் படிச்சு முடிச்சாச்சேன்னு சொல்லவே கூடாது ஏன்னா மீண்டும் மீண்டும் கேட்கணும் அது எப்பொழுது இந்த தவறுதல் வரலான்னா நாங்க சிரவணம் பண்ணி முடிச்சுட்டேனே சிரவணம் பண்ணி முடிச்சா அந்த பலனை அடைஞ்சிட்டனே நினைப்போம் அப்படி அல்ல சிரவணம் பண்ணி முடிஞ்சாலும் கூட நாம் அந்த சிரவணத்தில் ஈடுபட வேண்டும் பிறகு வந்து நம்மை தூய்மைப்படுத்துகின்ற ஜபம் முதலிய சாதனைகளை நம்ம விட்டுவிடக் கூடாது இந்த இடத்துல கவன குறைவாக இருக்க வேண்டும் நம்ம அதிகாரித்துவம் நம்ம கொஞ்சம் வந்திருக்கலாம் ஞானம் வந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்விதான் அப்படியே வந்திருந்தாலும் அந்த ஞானம் அசைக்காம இருக்கிறதுக்காக மீண்டும் நமக்கு அந்த சித்த சுத்திக்காக அவைகளை செய்ய வேண்டும் இனி அதற்கு வந்து மாணித்துவம் நம்ம சாஸ்திரம் படித்த உடனே நமக்கு சாஸ்திரத்துல இது சரி இது தப்பு இது தவறான நம்பிக்கைகள் இது சரியான நம்பிக்கைங்கிற அறிவெல்லாம் நமக்கு வந்துடும் இந்த அறிவோட இந்த உலக மக்களை பார்க்கும் பொழுது பல தவறான கொள்கைகளை இருப்பார்கள் உடனே நமக்கு அந்த வித்யா கர்வங்கிறது நமக்கு வந்துவிடும் இது வந்து இயற்கையா வர்றது சைடு எஃபெக்ட் ஒருவர் ரொம்ப அழகா சொன்னார் அதாவது பண நிமித்தமா கர்வம் வந்தா பணம் போயிட்டா கர்வம் போயிடும் உடல் வயது நிமித்தமா கர்வம் வந்தா வயதேர்னா ஏறுனா கர்வம் போயிரும் புகழ் நிமித்தமா கவம் வந்தா புகழ் போனா கர்வம் போயிரும் பதவி நிமித்தம் கர்வம் வந்தா பதவி போனா கர்வம் போயிரும் வித்யா நிமித்தமா கர்வம் வந்தா வித்யா நம்ம விட்டு போகாது அறிவு வந்துடுதுன்னு சொன்னா அறிவு நம்மை விட்டு போகாது அப்ப கர்வமும் போறதுக்கு வாய்ப்பு ஏன்னா வித்யாவை அடைஞ்சிட்டம்னா வித்யா நம்ம விட்டு போகாது அப்ப அந்த மாணித்துவங்கிறது நம்ம எரியாமல் வந்துவிடும் மற்றவர்களை எதோ ரொம்ப கீழாக பார்த்துட்டு நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிறது இயற்கையா வர சைட் எஃபெக்ட் அதனால ஒருவர் சொன்னார் எனக்கு மாநிலத்துவம் வந்துரு அதனால எனக்கு வித்யாவே வேண்டாம் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது ஒரு பயிரை வளர்த்துறோம் அதோட கலைகளும் வருது கலை வருதுங்கிறதுக்காக பயிரை வளர்த்தாம இருக்க முடியுமா அந்த கலையை நீக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் பயிரை வளர்த்தனும் அப்படி நமக்கு ஞானம் வரும் ஆனால் அந்த ஞானம் வந்து கர்வத்தை கொடுத்து விடக்கூடாது வேதாந்தங்கிறது டபுள் எஜடு வெப்பன்னு சொல்வார்கள் கொஞ்சம் கவனமாக கையாளலன்னு சொன்னா அழித்து விடும் இது அகங்காரத்தை நீக்கிறதுக்கான வித்தியாவே தவிர அகங்காரத்துக்கு ஒரு குவாலிபிகேஷன் கொடுக்கறதல்ல இந்த அகங்காரத்துக்கு இதுவும் தெரியனு அகங்காரத்துக்கு இனி ஆட் பண்றதல்ல அகங்காரத்தை ரிடியூஸ் பண்றதுதான் இதெல்லாம் நேச்சுரலா வந்துடும் இந்த அறிவோட இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது அவங்களை ரொம்ப பரிதாபமாகவும் நமக்கு வந்து ஏதோ ஒரு அடைஞ்சிட்டதாகவும் அகந்தை நம்ம எரியாமல் வந்து அப்ப அந்த அகந்தைய வந்து நாம் கவனமாக நீக்க வேண்டும் அடுத்த முக்கியமான ஒன்று கீர்த்தி புகழ் அதாவது நமக்கு வந்து எத்தனையோ மனிதர்களை மயக்கிறதுக்கு போதை பொருள்கள் எல்லாம் இருக்கு அதில் ஒருவர் ரொம்ப அழகா சொன்னார் இந்த புகழ்ங்கிறது மதுவை விட மிக மிக சக்தி வாய்ந்த போதை பொருளாம் அந்த புகழுக்கு நம்ம எரியாமல் நாம் மயங்கி விடுவோம் அப்படி இந்த ஞானத்தினுடைய விளைவு புகழ் தான் நம்ம படிக்காத காலத்துல யாருமே நம்மை கண்டுக்க மாட்டார்கள் ஒழுங்கா சாப்பாடும் கூட கிடைக்காது ஆனா படிச்ச காலத்துல குறிப்பா இந்த அறிவை நாலு பேர்திட்ட எடுத்தலாம் சொல்லும் பொழுது நம்மை எரியாமல் கீர்த்தி புகழ்ங்கிறது நம்மை நாடி வரலாம் அந்த புகழ்ங்கிறது ஒரு போதை பொருள் நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த புகழுக்கு நாம் அடிமையாகி விடக்கூடாது உண்மையிலேயே நம்முடைய குருவுக்கு புகழ் இல்லாமல் இருந்திருந்தா குருகிட்டேயே நம்ம போயிருக்க மாட்டோம் அப்ப புகழ்ங்கிறது எப்படி என்றால் நாம வேண்டாம் வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கணும் அதற்கு மேல அது வந்த அந்த புகழ் ஈஸ்வரனுடைய விபூதி அது ஈஸ்வரனுடைய புகழ் அது நம்ம ஒன்னும் பண்ணாது விரும்பி போய் எடுத்துட்டோம்னா அந்த புகழ் நம்மை அழித்து விடும் அப்போ புகழ ரொம்ப கவனமா இருக்கணும் யாராவது நம்ம புகழ்ந்து பேசுனா அவங்களை நம்ம பூர்வபக்ஷின்னு நினைச்சுக்கணும் அவங்க நம்ம சித்தாந்திகள் அல்ல புகழ்ந்து பேசுறவர்கள் எல்லாம் நமக்கு பூர்வபக்ஷிகள் பூர்வபக்ஷின்னு என்ன நமக்கு எதிரா வேலை செய்யறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய ஈகோவை தூண்டி விடுறாங்கன்னு அர்த்தம் நம்ம இகழ்கிறார்கள்னு சொன்னா மனசார அவங்கள வாழ்த்த காரணம் என்ன நமக்கு பக்குவத்தை கொடுக்கின்றார்கள் அப்ப புகழ் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்ப புகழ் வந்திருங்கிறதுக்காக நாம் முட்டாளா இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது நமக்கு அறிவு தேவை செய்ய வேண்டியது செஞ்சிட்டு இருப்போம் ஆனா அந்த புகழ கவனமா இருக்கணும் புகழ்ங்கிறது தவறோ பாபமோ அல்ல நாம வேண்டான்னு ஒதுக்கினதுக்கு அப்புறம் வர்ற புகழ் நம்மை ஒண்ணு செய்யாது ஆனால் அதற்கு முன்னாடி வந்துவிட்டால் அந்த புகழ் நம்மை அழித்துவிடும் அதுல பிரமாதக அப்பிரமத்தோபவ அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது வந்து தவம் நம்ம வந்து தவம் செய்கிற வாழ்க்கைக்கு வருவோம் வந்துள்ளோம் கேட்கிறதே பெரிய தவம் அப்படி தவம் செய்தால் தவத்துக்கு ரெண்டு பலன் இருக்கு ஒன்று முக்கிய பலன் இனி ஒன்று அவாந்தர பலன் நம்ம பல சமயங்கள்ல என்ன நினைச்சிருவோம் அவாந்திர பலனே முக்கிய பலனா நினைச்சிருவோம் இப்போ வந்து ஒருவர் தவம் பண்றாரு காட்டுல போய் இப்ப ரிஷிகேஷ்ல நான் சன்னியாசம் எடுத்து இருக்கிற காலத்துல ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து வந்தார் டெல்லியிலிருந்து நடந்து வந்துட்டார் ரிஷிகேஷ் இளைஞர் அவருக்கு வந்து சில பண கஷ்டத்தினால வீட்டுல இருந்து மனைவி குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டார் வந்துட்டு அவர் ஆசிரமத்திலிருந்து தமிழும் சரியா தெரியாது தமிழ் தான் தெரியும் ஹிந்தி ஒண்ணுமே தெரியாது அவர் வந்து அவ்வளவு தவம் பண்ணி வந்தார் ரிஷிகேஷ்கு பிறகு எல்லாரிடம் என்ன சொன்னார் நான் பத்ரிநாத்துக்கு நடந்து போறேன்னு சொன்னார் இத பார்த்து எல்லாமே பெரிய தவம் செய்கின்றார் சொல்லி ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாவம்னு பரிதாபப்பட்டு அவருக்கெல்லாம் பணம் எல்லாம் பண்ணி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் அதை பார்த்தாரு அடுத்த நாள் அப்படியே மெட்ராஸுக்கு திரும்பிட்ட பணம் வந்தவுடனே இப்போ என்ன ஆச்சுன்னா அவருடைய தவத்துக்கு கிடைத்த பலன் அந்த பத்தாயிரம் ரூபா அவர் என்ன நினைச்சிட்டாரு எனக்கு ஏன்னா அவருக்கு வந்ததுக்கு காரணம் ஒரு ஏழா என்றும் அவர்னால அங்க சம்பாதிக்க முடியல அதுக்காக வந்தார் அதுக்கு மேல எனக்கு கிடைச்சிடுது என்ன உண்மைதான் நம்ம தவம் பண்ணா தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு எதையாவது ஒண்ணு கிடைக்கணும்னா சும்மா கிடைச்சறாரு அவருடைய தவத்தினுடைய பலன் அவர் அடைந்தார் ஆனா உண்மையிலேயே அது அவாந்தர பலன் அது அனைத்தியம்னு சொல்லிட்டு வந்தார் தவத்தினுடைய பலன் கொஞ்சம் கிடைச்ச உடனே அதுவே தவத்தினுடைய பலன் என்னிடத்துல அப்படிதான் சொல்லிட்டு போனார் நான் செஞ்ச தவத்துக்கு பலன் கிடைச்சிடுது போயிட்டு வரேன் சாமி சொல்லிட்டு போன ஏன் என்றால் இதுவா தவத்தினுடைய பலன் இது தவத்தினுடைய சைடு எஃபெக்ட் நம்ம வந்து புண்ணாக்கு வர்றது போல எண்ணெய் வேணும்னு சொல்லி போடுறோம் கடலையை அதுல சைடு எஃபெக்டா புண்ணாக்கு வருது அதை சாப்பிட்டு எண்ணெயை கீழூத்துறது போல நாம தவம் பண்றது சுத்திக்காக மற்றதுக்காக அல்ல இது வந்து தவம் பண்ணாதான் இதே வரும் தவமே பண்ணல அப்படின்னா அதுவும் வராது தவம் செய்தால் நமக்கு சைட் எஃபெக்ட் எல்லாம் வரும் யோக சூத்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அனிமா முதலிய சித்திகள் எல்லாமே சைடு எஃபெக்ட் சொல்லிட்டு இருக்கு தே உபசர்கா சமாதோ அப்படின் உபசர்கடைகள் அப்படின்னே பதஞ்சலி சொல்ற இந்த சித்திகள் எல்லாம் மோட்சத்திற்கும் வைராகியத்திற்கும் தடைகள் அப்படின்னே சொல்ற அப்போ யோக அபியாசம் நம்ம பண்ணும் பொழுது நமக்கு வர்ற சில அவாந்தர அதாவது சைடு எஃபெக்ட் முக்கிய பலன் எடுத்துக்கொள்ளக்கூடாது வருபவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் இல்லறத்தில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும் அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு சாதகர் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டு சாஸ்திரம் எல்லாம் படிச்சுட்டு வாழ்கின்றார் வாழ்க்கைக்கு தேவையான சில பொருள்கள் தேவைதான் அப்போ பொ இருந்தாத்தான் வாழ முடியும் அப்போ நம்முடைய தியாகத்தை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் பொருளை கண்டிப்பாக கொடுப்பார்கள் ஏன்னா அவர்கள் வந்து அந்த தியாகத்தை மதிக்கின்றார்கள் உண்மையிலேயே நம்மைய யாருமே மதிக்கலை நம்முடைய தியாகத்தை தான் மதிக்கின்றார்கள் யாருமே நம்மை நமஸ்காரம் செய்வதில்லை நம்முடைய ஞானம் நம்முடைய தியாகம் அப்பொழுது பொருள்கள் எல்லாம் நமக்கு வரும் அந்த பொருள்கள் எல்லாம் வரும் பொழுது சில சமயம் எக்ஸ்ட்ராவா வரும் அப்ப என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி அதான் அபரி கிரகம் அப்படின்னு சொன்னா எது தேவையோ அதற்கு மேல நம்ம பொருள்களை வைத்துக் கொள்ளக்கூடாது அது மட்டுமல்ல பொருள்களை வந்து நாம கேட்டு பெறக்கூடாது இது ரொம்ப ஒரு முக்கியமான சாதனை யார் இடத்திலுமே நம்ம போய் இது வேணும்னு நம்ம கேட்க கூடாது ஈவன் நம்ம வந்து ஒருத்தர் வீட்டுக்கு பிக்ஷைக்கு போறோம் சாப்பிடுவதற்கு அமர்கின்றோம் நம்ம இலையில என்ன விழுகுதோ அதுதான் செகண்ட் டைம் கேட்க அதுவும் கூட சாதனை இல்ல இட்லி வச்சுட்டாங்க தவம் கேட்கறதுங்கிறதுல நமக்கு வெர்க்கம் வந்து விட வேண்டும் அது ஒரு விதமான சென்சிட்டிவ் தன்மானம் சொல்ற அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம எதையும் அனாவிசயமா யாரிடமும் கேட்க கூடாது நம்ம எரியாமல் என்ன வரலான்னு சொன்னா இப்ப நாம போய் இந்த அறிவை நாலு பேர்த்திட்ட சொல்லும் பொழுது நான் இதை சொல்றேன் அதற்காக உங்களுடைய கடமை நீங்க எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது சில சமயம் நம்ம ஏரியாமல் அந்த எதிர்பார்ப்பு வந்துடும் ஏன்னா நம்ம பெரிய ஞானத்தை சொல்றோம் அவர்கள் வந்து அவர்களும் அது அவர்களுடைய கடமை வந்து நமக்கு பகிர்ந்து கொள்ளுதல் உடனே ஒரு எதிர்பார்ப்பு வந்துவிடும் அந்த எதிர்பார்ப்பு வந்து நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி முழுமையாக தடைபட்டு விடும் எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது நமக்கு மேல் அது தேவைக்கு மேல் வந்தால் அதை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது தேவைக்கு மேல் ஏற்றுக்கொள்ளாமை அதுவும் மிக முக்கியம் பிறகு அதற்கு அடுத்த சாதனம் சத அதாவது நம்ம சிறு குழந்தையா இருக்கும் பொழுது என்னதான் பேசினாலும் அதையெல்லாம் பெரியவர்கள் ரசிப்பார்கள் பேசாது இருக்கிற குழந்தை பேச ஆரம்பிச்ச உடனே அது என்ன உளறினாலும் அது வந்து என்ன சொல்வார்கள் குழல் இனிது யாழ் இனிது மழலை சொல்லு கொஞ்சம் பெருசானுடனே அதே பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைய பேசாத பேசாதன்னு சொல்லுவார்கள் எந்த பெற்றோர்கள் ரெண்டு வயசுல பேசு பேசுன்னு கெஞ்சினார்களோ அதே பெற்றோர்கள் அஞ்சு வயசு குழந்தைய வாயமூடு வாய மூடுன்னு திட்டுவார்கள் காரணம் என்னன்னா ஒரு ஸ்டேஜ்க்கு மேல ஒரு பேச்ச வந்து உலகம் விரும்புவது ஏன்னா பொறுப்பு வந்தாச்சு எதை பேசணும் எதை பேசக்கூடாது அதே போல ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடி நம்முடைய பேச்சுக்கு வெயிட் கிடையாது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யாரையாவது நிந்தன பண்ணிட்டு இருக்கலாம் யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க படிச்சதற்கு பிறகு நம்முடைய பேச்சுக்கு மற்றவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மற்றவர்கள் கொடுக்கும்போது அப்ப நமக்கு என்ன முக்கியத்துவமும் கொடுக்க வேண்டும் படிக்கிறதுக்கு முன்னாடி யாரையாவது குறை சொல்லி கொண்டிருந்தா அது ஒரு பெரிய விஷயம் அல்ல படிச்சதற்கு பிறகு குறை சொல்லும் பொழுது அந்த குறைக்கு மதிப்பு அதிகமாகி விடுகின்றது அப்போ நம்ம மற்றவங்களை நிந்தித்தல் தேவையற்ற பேச்சுக்கள் பொழுதுபோக்கான பேச்சுக்கள் அரசியல் சம்பந்தமான பேச்சுக்கள் அதையெல்லாம் நம்ம தவிர்த்து பழக வேண்டும் என்ன அது வந்து அமிர்தசிய சேது சொல்லப்பட்டிருக்கு மோக்ஷத்திற்கு சேது மோக்ஷத்திற்கு பாதை என்ன என்றால் தேவையற்ற சொற்களை நாம் தவிர்த்தல் தேவையற்ற சொற்களை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும் பிறகு அடுத்த சாதனை வந்து ஏ தனிமை அதாவது அரதி ஜனசம் பகவான் சொல்ற ஜன கூட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் எப்பொழுதுமே மக்களோடைய எழுத்தல் அப்படிங்கிறது அதில் ஒரு மகிழ்ச்சி நமக்கு இருக்கு முதல்ல வந்து உலகத்தோடு இருக்கும் பெற்றோர்களோட பிறகு வந்து வேதாந்தத்துக்குள்ள வந்தவுடனே கூட நம்ம வந்து சங்கத்த மாத்திருக்கோம் துசங்கத்திலிருந்து சச்சங்கத்துக்கு வந்திருக்கோம் அங்கும் சங்கம் இருக்கின்றது குரு சங்கம் இருக்கு மற்ற மாணவர்களுடைய சங்கம் எல்லாம் இருக்கு நம்மளுடைய முய நம்மளுடைய படி எப்படி இருக்குன்னா துஸ்சங்கத்திலிருந்து சச்சங்கத்துக்கு வந்திருக்கோம் அது வந்து சிரவண காலத்துல அது தேவைதான் அதற்கு பிற அடுத்தது அசங்கம் அப்படி மூணு ஸ்டேஜ் துசங்கத்திலிருந்து சச்சங்கத்துக்கு வர்றது சங்கத்திலிருந்து அசங்கத்துக்கு செல்லுதல் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல சச்சங்கமே அது துசங்கமா மாறி காரணம் என்னன்னு சொன்னா எப்பொழுதுமே மக்கள் கூட்டத்திலையும் நம்ம சுற்றி யாரோ இருக்கணுங்கிற எண்ணத்துக்கு நாம் அடிமையாகி விடுவோம் ஆகவே சற்று அசங்கம் நமக்கு தேவை பர்தரகரிடத்துல சொல்லும் பொழுது யாரெல்லாம் எதுல வீழ்ச்சி அடைகிறார்கள் ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு வர்றார் ஒரு ராஜா எதுல வீழ்ச்சி அடைகின்றான் ஒரு விவசாயி எதுல வீழ்ச்சி அடைகின்றான் சொல்லிட்டு வரும்பொழுது எதி சங்காத் அப்படின்னு சொல்றார் ஒரு எதி யானவன் அடைவது சங்கத்தினால் அதாவது அட்டாச்மெண்ட் பற்றினால் அப்படி நம்ம பொருள் அசங்கமா இருக்கணும் குறிப்பா மனிதர்கள் இடத்திலே அசங்கமாக இருக்க வேண்டும் இப்ப நம்ம வந்து யாருக்குமே இப்ப வந்து ஒரு டாக்டர் இருக்காரு ஃபேமிலி டாக்டரா இருப்பார் சில ஃபேமிலிக்கு அட்வொகேட் வந்து ஃபேமிலி அட்வொகேட்டா இருப்பார் அதே போல ஃபேமிலி சாமியா மாறிவிடக்கூடாது அதாவது ஒரு ஃபேமிலியோட ரொம்ப அன்யோன்யமா இருந்து பழகி இவர் வந்து எங்க ஃபேமிலி சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிரக்கூடாது எல்லோரிடமும் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் மிக அளவாக ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம வச்சிருக்கணும் அந்த ரிலேஷன்ஷிப்னாலதான் நமக்கு பக்குவம் வருது அதெல்லாம் நம்ம மாணவர்களுடன் குருவிடம் ஆரம்ப காலத்தில் அந்த இணக்கத்தை வச்சிருக்கிறோம் அதற்கு பிறகு ரொம்ப க்ளோஸாம் போகக்கூடாது அதுக்கப்புறம் அவரத்தில் நான் பேசுறது இல்லை ஏன்னா ஒரு சாமி வந்து சொன்னார் அந்த பத்து டிவோட்டிஸோட இப்ப பேசிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னார் முன்ன பத்து டிவோட்டி இருந்தா இவங்களோட பேசிக்கிறது இல்லை அது யாருடைய லெவல்ல இருக்கிறது பேசறதில்லைங்கிறது அந்த நிலைக்கு நாம் வந்து விடக்கூடாது அதனால ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அசங்கமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் முழுமையான தனிமைக்கும் சென்று விடக் கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாதகர் வந்து முழுமையான தனிமைக்கு போனார் பிறகு அவர் என்னிடத்துல ஒரு அழகான கருத்து அவருடைய அனுபவத்திலிருந்து சொன்னார் அவர் என்ன சொன்னார் அவரு அவ்வளவு சாஸ்திரம் படிக்கல ஆனா முழுமையான தனிமையில போய் பல வருஷம் இருந்துட்டு என்னிடத்துல சொன்னார் இந்த தனிமை என்னுடைய குறையை காட்டிக் பயன்பட்டது அதை நிவர்த்தி செய்ய எனக்கு தனிமை உதவி செய்யவில்லை அப்படின்னு சொன்னா தனிமையில் இருக்கும் பொழுது நமக்கு பொருள் வந்து நம்முடைய மனம் மற்றவங்களோட இருக்கும்போது மனத்துக்கு பொருள் இந்த உலகம் மனம் வந்து இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கு நம்மளே பார்க்கவில்லை தனிமைக்கு போய் சுற்றியே ஒரு பொருள் இல்லைன்னா நாம யார பார்க்கிறோம் நமக்கு விஷயமே நம்ம மனம்தான் அப்ப தனிமை வந்து நம்ம மனதை நமக்கு நன்கு காட்டி கொடுக்கின்றது நம்முடைய குறைகளை காட்டி கொடுக்கின்றது ஆனால் அந்த குறையிலிருந்து நிவிற்த்தி செய்ய நமக்கு சச்சங்கம் தேவை சாஸ்திரத்தினுடைய சச்சங்கம் தேவை மகான்களினுடைய சச்சங்கம் தேவை ஒரு வைராகியத்தோட இருப்பவர்களுடைய சச்சங்கம் நமக்கு தேவை ரிஷிகேஷ்ல ஒரு சுவாமி ஒருவரிடம் நான் படிக்க போகணும்னு கேட்ட உடனே அவர் வந்து என்னுடைய ஆசிரமத்திலிருந்து ஒரு மாசம் நீங்க இருக்கலாம்னு சொன்னார் அப்ப நான் அவர் இடத்துல கேட்டேன் நான் வந்து இருக்கிற நாள் உங்களுக்கு ஏதாவது சிரமமானு சொல்லி ரொம்ப அழகான வார்த்தையை அவர் சொன்னார் அப்படியல்ல லெட் அஸ் இன்ஸ்பயர் ஈச் சொன்னார் உங்களால உங்களிடத்தில் இருக்கிற குவாலிட்டியை பார்த்து எனக்கு உற்சாகம் வரட்டும் என்னிடத்தில் இருக்கிற குவாலிட்டி உங்களுக்கு உற்சாகம் வரட்டும் அப்படி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அழகான கருத்து அப்படி முழுமையான தனிமைக்கும் போயிடக்கூடாது முழுமையாகவே எப்பொழுதும் உழன்று கொண்டு இருக்கக்கூடாது பிறகு என்னன்னா அதையும் அழகாக மானிட்டர் பண்ணனு தனிமையும் தேவை தனிமைனு எங்கேயோ காட்டுக்கு போறதுன்னு மட்டுமல்ல நம்ம வந்து அதிகமான பிரவர்த்தி இருக்கக்கூடாது அதே சமய சித்த சுத்திக்கு பிரவர்த்தியும் தேவை சில நேரங்கள் சில காலங்கள் நமக்கு தனிமையாக இருக்க வேண்டும் இது சன்னியாசிக்கு மட்டுமல்ல இல்லறத்தில் இருப்பவர்கள் படித்தாலும் கூட வீட்டில் தனிமையா இருக்கணும் இப்பெல்லாம் வீட்டுல தனிமையா இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது காரணம் ஒரு வீட்டுல எந்த ரூம்ல டிவி இருக்கோ அந்த ரூம்ல தான் எல்லாம் இருப்பார்கள் மீதி ரூம் எல்லாம் இருக்கும் அதனால அங்க போய் நம்ம உட்காந்துக்கலாம் பத்து ரூம் கட்டி இருப்பார்கள் ஒரே ஒரு இடத்துலதான் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் குவிஞ்சிருப்பார்கள் நீதி இடம் எல்லாம் கண்டிப்பா ஃப்ரீயா இருக்கும் அங்க போய் அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படி இந்த தனிமைங்கிறது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல சங்கமும் நமக்கு முக்கியம் அந்த சங்கம் சச்சங்கமா இருக்கணும் அந்த சச்சத்திலயும் நம்ம கவனம் இல்லாம போயிடக்கூடாது அதாவது நம்முடைய வாழ்க்கை என்னைக்கு பர்ஃபெக்ட் ஆகுதுன்னா எல்லாத்திலயும் பேலன்ஸ் ஆகும் பொழுது நிறைவு பெறுகின்றது எல்லா பிரச்சனையும் என்னன்னா இம்பேலன்ஸ் தான் ஒன்னா ஓவரா சாப்பிட்டு இருப்போம் இல்ல சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிருக்கோம் புத்தரே அதை பண்ணார் ரொம்ப போகத்தில இருந்தார் பிறகு சாப்பிடவே மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார் பிறகுதான் பேலன்ஸ் ஆனார் அப்படி எல்லா விஷயத்திலையும் நம்மளால எக்ஸ்ட்ரீம்லதான் இருக்க முடியதே தவிர அளவா இருக்கிறது கடினம் நம்ம வந்து உணவு விஷயத்திலே எடுத்துட்டோம்னா ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாம இருக்கிறது முடியும் அல்லது ஒரு நாளைக்கு எட்டு முறை சாப்பிடுறது முடியும் ஆனா அளவா சாப்பிடுவது மிக மிக கடினம் சந்தேகம் இருந்தா முயற்சி பண்ணி பாருங்கள் பாதி வயிறு இருக்கும் பொழுதே நமக்கு பிடிச்ச பொருளா இருக்கணும் அதுவும் பிடிச்ச உணவு இருக்கும் பொழுதே எந்திரிச்சு வர்றது மிக மிக கடினம் அப்படி அதுக்கு தனி பக்குவம் நமக்கு வேண்டும் அப்ப நம்முடைய முழு வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது என்றால் அளவு அதான் பகவான் சொன்னாரு யுக்தாகார விகாரசிய ஆகாரத்துல யுக்தின்னு சொன்னா பேலன்ஸா இருக்கணும் பிறகு செயல்ல பேலன்ஸ் எல்லா சாதனைகளிலும் பேலன்ஸா இருக்கணும் இதை ஒருத்தர் சொன்னார் டிசிப்ளின் எது ஒழுக்கம் எது அப்படிங்கும்போது அவர் சொன்னார் டிசிப்ளினிங் த டிசிப்ளின் அப்படின்னு சொன்னார் நம்முடைய ஒழுக்கமே ஒழுக்கப்பட வேண்டும் ஏன்னா நான் ஒரு டிசிப்ளின் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவோம் அப்ப எது பேலன்ஸிங் எது நம்முடைய இறுதி அப்படின்னு சொன்னா பேலன்ஸ் ஆகிறது தான் இறுதி அதாவது நடுநிலைக்கு வர்றதுதான் அதுதான் கடினம் நடுநிலைக்கு வர்றதுனா சாதாரணமா இருக்கிறது அர்த்தம் சாதாரணமா இருக்கிறது தான் அசாதாரணம் இந்த காமன் சென்ஸ் சொல்லுவோம் உலகத்துல அன்காமனா இருக்கிறது காமன் சென்ஸ் தான் ரொம்ப குறைவா இருக்கிறது என்ன தெரியுமோ காமன் சென்ஸ் தான் அதே போல சாதாரணமா நம்ம வச்சுக்கிறது தான் மிக அசாதாரணமான ஒரு செயல் ஆனா இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அசாதாரணமா இருந்தா தான் எதையோ அடைஞ்சவங்களா நினைக்கிறார்கள் அப்படி இல்லை சாதாரணமா நம்ம வச்சுக்கிறது தான் பெரிய சாதனை அந்த சாதாரணமான நிலைக்கு வர்றதுக்கு முன்பின் போயிட்டு வர்றதும் ஒரு பாதாதான் தவறு கிடையாது நம்ம வந்து ஒரு தெராஸ்ல போட்டோம்னா அது எடுத்த உடனே நடுவு நிலைக்கு வர்றதில்லை அங்கே இங்கே ஆடித்தான் வருது அப்படி நாம சாதாரண நிலை அடையிறதுக்கு சில சமயம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமு போவோம் பற்றுல போய் விழுவோம் குரோகத்துல போய் விழுவோம் இந்த மாதிரி எல்லாம் போய் விழுந்து விழுந்துதான் எந்திரிப்போம் அவைகளை ஒரு சாதனையாகத்தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர நமக்கு எந்த ரிக்ரெட்டும் வேண்டாம் நான் வந்து கோபப்பட்டு பேசியிருக்கேன் அல்லது இந்த மாதிரி எல்லாம் தவறு பண்ணியிருக்கேன்னா தவறுதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து வெற்றியே இருக்கின்றது ஆகவே அந்த தவறு நினைச்சு நம்ம ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிறகு அடுத்த சாதனை அஹிம்சா இது மிக முக்கியமான சாதனை இது ஆரம்பத்திலையும் சரி கடைசியிலும் சரி இருக்க வேண்டிய சாதனை மற்றவர்களை உடலாலும் குறிப்பா வாக்காலும் மனதாலும் புண்படுத்தாமல் இருந்தல் எத்தனையோ சாதனைகள் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு அதுல வந்து எல்லா சாதனைகளுக்கும் உயர்ந்த சாதனை மகாவிரதமாக சொல்லப்படுவது அஹிம்சா என இனியொருவரை புண்படுத்தி எந்த விதத்திலையும் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியாது அதுல வந்து சந்தேகமே கிடையாது மற்றவங்க மற்றவங்க என்ன புண்படுத்துறார்களேனா அது அவங்களுடைய விருப்பம் நான் மற்றவர்களை புண்படுத்த மாட்டேன் இந்த அஹிம்சைங்கிற ஒரு விரதத்தை எடுத்துட்டோம்னா இந்த விரதத்தை பின்பற்றுறதுக்கு எத்தனையோ விரதங்கள் தேவைப்படும் மன்னித்தல்கிற குணம் பொறுமையா இருத்தல் வாக்கு சமயமாக இதுபோல மற்ற சாதனைகள் துணை புரிஞ்சாத்த அகிம்சையை பின்பற்ற முடியும் நான் இந்த கடைசியில சொல்வதற்கு காரணம் இது மிக மிக முக்கியம் முதல்ல சொன்ன மறந்துருவோம்ங்கிறதுக்காக கடைசியில சொன்னேன் மற்றது கவனக்குறைவா இல்லாமல் விழுந்து எந்திரிச்சாலும் பரவாயில்ல இந்த அஹிம்சையை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் வேதாந்தத்துக்குள்ள வர்றவங்களும் சரி வேதாந்தத்தினுடைய முதல் ஸ்டெப்பும் லாஸ்ட் ஸ்டெப்பும் அஹிம்சாதான் மற்றவர்களை நான் துன்புறுத்தக்கூடாது மற்றவங்க நலனுக்காக கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் வேறு ஆனால் மற்றவங்களை நான் துன்புறுத்தக்கூடாது மற்றவங்க என்ன துன்புறுத்துறார்களேனா அது அவர்களுடைய விருப்பம் அவர்களை பொறுத்தது நான் துன்புறுத்த மாட்டேன் இந்த மகா விரதத்தை மனசுல எடுத்துட்டு நாம வாழ்க்கையில மேற்கொண்டோம்னா எந்த நேரத்துல கவனக்குறைவா விழுந்தாலும் சரி கவனக்குறைவு ஏற்பட்டு வீழ்ச்சி அடைந்தாலும் எழுந்து விடுவோம் இந்த சில பேர் செத்தா பொழைக்க மாட்டேன்னு சொல்லுவார்கள் அவன் செத்தாலும் பொழைச்சிடுவான்னு சாதாரணமா சொல்லுவார்கள் அதனுடைய அர்த்தம் என்னன்னா சில வீழ்ச்சிகள் ஏற்பட்டாலும் நாம் எழுந்து வந்து விடுவோம் அஹிம்சையை நம்ம மனதுக்குள்ள வச்சிட்டம்னா அஹிம்சைய விட்டுட்டோம் அப்படின்னா பிறகு அந்த வீழ்ச்சி வீழ்ச்சியாக மாறிவிடும் அப்ப அஹிம்சை நம்ம மனதில் நிலைத்திருந்து நம்முடைய வாழ்க்கை அடைய வேண்டிய பயனை அடைந்து எதற்காக நம்ம துறந்து வந்திருக்கிறோமோ அதை அடைந்து வர குரு அருளும் தட்சிணாமூர்த்தியினுடைய அருளும் அனைவருடைய அருளும் உங்களுக்கு இருக்கட்டும் என்று கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன் ம் பண்ணமர்ணமிதம் பூர் பூர்ணமுதட்சாஷ